صدق الله கணியத்திற்குரிய பெரியவர்களை சோதரன் அல்லாஹாலுடைய பேரர்களால் நாற்பத்தி ஐந்தாவது வாரமாக தப்சீருடைய தொடர்பயான் ஆரம்பிக்கப்படுகிறது சூரத்து ஹிஜர் என்ற அத்தியாயத்தின் ஒன்பது ஆயத்துகள் முன்னால் விளக்கம் சொல்லப்பட்டுள்ளன நவிய உமக்கு முன்னால் நாம் பல தூதர்களை அனுப்பினோம் முந்தைய சமுதாயங்களிலே வமா ஏ தீஹர் ரசூலின்லா கானு பிஹி எஸ் எந்த தூதர் அவர்களிடத்தில் வந்தாலும் அந்த தூதரை அவர்கள் பரிகாசம் செய்யாமல் இருப்பதில்லை ரசூல்மார்கள் வரும்பொழுது அந்தந்த சமுதாயத்தினர் அந்த ரசூல்மார்களை பரிகாசம் செய்து கொண்டுதான் இருந்தார்கள் கதாலிக நசுலு குஹூபிய குலுபில் முஜிரி மீன் இவ்வாறு தான் உம்முடைய கோமுகளிலும் குற்றவாளிகள் நம்பிக்கை கொள்ளாதவர்கள் இணை வைக்கக்கூடியவர்களுடைய கல்புகளிலே உள்ளங்களிலே நாம் அந்த குகுரை வழிகேட்டை நாம் நுழைய வைப்போம் என்றும் அல்லாஹாலா குறிப்பிடுகின்றார் முந்தைய சமுதாயத்தினர் எப்படி இருந்தார்களோ அதுபோன்று உம்முடைய இந்த சமுதாயத்தினரும் அக்காவாசிகளும் இருக்கின்றார்கள் உம்மை ஏற்றுக்கொள்ளாததின் காரணமாக உம்மை பரிகாசம் செய்வதின் காரணமாக நீர் கொண்டு வந்து தந்த அந்த வேதத்தை ஏற்றுக்கொள்ளாததின் காரணமாக அவருடைய உள்ளங்களை அல்லாத்தால் வழிகேட்டிலேயே அமைத்து விட்டான் இருளிலேயே அல்லாஹால அதை நிலைப்படுத்தி விட்டார்கள் குஃபுர் என்ற இருள் அவருடைய உள்ளங்களிலே படிந்து விட்டது அதை நாம் நாம் தாம் செய்தோம் என்று அல்லாஹாலா குறிப்பிடுகின்றார் அதாவது அந்த காபிர்கள் முஷரிக்குகள் ஈமான் கொள்ளாத நிலை அவர்கள் குஃபரிலேயே இருக்கக்கூடிய நிலை அவர்களாக தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள் என்று வெளித்தோற்றத்தில் இருந்தாலும் கூட அந்த ரங்கத்திலே அதனுடைய நிலை நம்மை சார்ந்தது தான் நாம் தான் அதை ஏற்படுத்தினோம் என்று அல்லாகத்தல சொல்லுகின்றார் கதாலிக்க நஸ்லு குஹூ அந்த குஃபுரை அவர்களுடைய உள்ளங்களிலே நாம் நாம் தான் நுழைய வைத்தோம் என்று அல்லக குறிப்பிடுகின்றார் நஸ்லுக்கு என்று சொன்னால் ஊசியினுடைய துவாரத்திலே நூல் நூலை கோற்பதற்கு பெயர் உள்ளே செலுத்துவதற்கு பெயர் அந்த துவாரத்திற்குள்ளே நூலை செலுத்துவதற்கு பெயர் சில்க் என்பதாக சொல்லப்படும் எப்படி ஊசியினுடைய துவாரத்திலே நூலை நுழைய வைக்கின்றோமோ அதுபோன்று அவருடைய உள்ளங்களிலே குபுரை நாம் நுழைய வைத்து அதை கழட்டி எடுக்க முடியாது இப்போ என்பது அல்லாஹ் தன் பொறுப்பிலே வைத்திருக்கும் என்பதை தெளிவுபடுத்துகின்றான் பின்னையும் சொல்ல சொல்லணும் ரசூல்லாய் சல்லா அலையம் அவர்களை எவங்க ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்று தெளிவாக தெரியுது பிறகையும் சொல்லணும் சொல்ல வேண்டியது மனிதனுடைய அல்லாஹத்தாலா முன்னால் நிறைய விளக்கங்கள் இது தக்கதீர் சம்பந்தமாக மனிதனுடைய படைப்பு சம்பந்தமாக நிறைய விளக்கங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன அல்லாஹத்தாலா மனிதனை படைத்து மனிதனுக்கு சில ஆற்றல்களை தந்திருக்கின்றார் அதிலே ஒன்று பகுத்தறிவு சிந்தித்து பார்க்கக்கூடிய திறன் உள்ள அறிவு எது நல்லது எது கெட்டது என்பதை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அறிவை அல்லாஹத்தால் அவனுக்கு கொடுத்திருக்கின்றான் இஃதியார் என்பதாக சொல்லப்படும் மற்ற எந்த பிராணிகளுக்கும் அதை அல்லாஹத்தால் தரவில்லை இது நல்லது இது கெட்டது என்று பகுத்து உணரக்கூடிய தன்மை உலகத்தில் எந்த பிராணிகளுக்கும் கிடையாது ஜின்களுக்கு இருக்கின்றன அதைவிட மிக அதிகமாக மிக அழகாக மிக உயர்வாக மனிதனுக்கு அல்லாஹத்தாலா அந்த அறிவை தந்திருக்கின்றான் மனிதனுக்கு தரப்பட்ட அந்த அறிவின் மூலமாக எது நல்லது எது கெட்டது என்பதை அவன் தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாய நிலையில் இருக்கின்றான் அதனால தான் அல்லாஹத்தாலா அவனுடைய நாட்டப்படி குஹரை தருகின்றான் இதை தருகின்றான் ஈமானை தருகின்றான் என்று இருந்தாலும் கூட மனிதன் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டவனாக இருக்கின்றான் தூதர்களை அனுப்பி ரசுல்லா சொல்லுல்லா அலுவலிஸ்லாம் அவர்களை மக்காவுக்கு அனுப்பி அந்த மக்களிடம் போய் சொன்னார்கள் அல்லாஹ் ஒருவன்தான் அவனைத்தான் நீங்கள் வணங்க வேண்டும் அவன் அல்லாத தெய்வங்களை வணங்கக்கூடாது அது மிகப்பெரிய குற்றம் என்றெல்லாம் சொல்லிய நேரத்திலே அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் பார்க்காமல் தங்களுடைய மூதாதையர்கள் எப்படி இருந்தார்களோ அப்படியேதான் நாங்கள் இருப்போம் என்பதாக சொன்னால் அது அவர்களுடைய மடமையை காட்டுகின்றது அறிவில்லாமையை காட்டுகின்றது சிந்தித்து பார்க்க வேண்டிய கடமை மனிதனுக்கு இருக்கின்றது அதனால்தான் ஒரு சட்டம் சொல்லப்படும் சில பேர் சொல்லுவார்கள் இஸ்லாத்தை பற்றி தெரியாத மக்கள் பலர் இருக்கின்றார்கள் குரான் தெரியாது ரசூல் தெரியாது அல்லா தெரியாது ரசூல் தெரியாது சட்டங்கள் தெரியாது அப்படி ஒரு நாடு இருக்கின்றது ஒரு ஊர் இருக்கின்றது சில மக்கள் இருக்கின்றார்கள் என்று வைத்துக்கொள்வோம் அவர்களிடத்திலே அல்லாஹாலா அவர்கள் இறந்து விட்ட பின்னால் சுயாமத்தினாலே அவர்களை கேள்வி கேட்கும் பொழுது அல்லாஹத்தலா கேட்டால் நீ ஏன் ஈமான் கொள்ளவில்லை நீ ஏன் என்னை நம்பவில்லை என்னை வணங்கவில்லை நான் பிடைத்த பொருள்களையும் வணங்கி கொண்டிருந்தாயே என்று கேட்டால் எங்களுக்கு எதுவுமே தெரியாது எங்களிடத்தில் எந்த ரசூலும் வரவில்லை எங்களுக்கு எந்த ஆலிம்சாவும் வரவில்லை எங்களுக்கு எந்த போதனையும் சொல்லப்படவில்லை நீ சொல்லூடிய அந்த ஈமான் இஸ்லாம் என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியாது என்று அவர்கள் சொன்னால் அப்படி சொல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கா இல்லையா உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ மனிதர்கள் இஸ்லாத்தினுடைய அந்த விஷயம் போய் சேராமல் இருக்கக்கூடியவர்கள் பலர் இருக்கின்றார் ஸோ என்ன விஷயம் அவர்களை பற்றி அல்லாஹாலா என்ன தீர்ப்பு செய்வான் என்று சொன்னால் அல்லாஹாலா கேட்பான் நீ உனக்கு சாப்பிடுகின்ற பொருளை கொடுத்தேன் சாப்பிடுவதற்குரிய பொருள்கள் பல அவற்றிலே இதை பொருளை சாப்பிடாமல் விட்டுவிட்டாய் சில பொருள்களை நான் சாப்பிட முடியாது மனிதர்களாகிய நான் சாப்பிட முடியாது அதை மிருகங்கள் தான் சாப்பிட வேண்டும் என்று சில பொருள்களை ஒதுக்கி அதை மிருகத்திற்காக எழுதியாக்கிவிட்டாய் சில உடைகளை உடுத்தியிருந்தாய் இந்த உடையை உடுத்தி நான் உடுத்த வேண்டும் என்னென்ன உடைகளை உடுத்தக்கூடாது என்று நீ தெரிந்திருக்காய் உனக்கு நன்மை தரக்கூடியது எது தீமை தரக்கூடியது எது என்பதை உன்னுடைய எல்லா செயல்களிலும் நீ தேர்ந்தெடுத்துக் கொண்டாய் நல்லது எது கெட்டது எது ஒரு வழியிலே சென்று கொண்டிருக்கின்றாய் அந்த வழி சரியான வழியாக தப்பான வழியாக என்பதை நீ தெரிந்து தவறான வழியிலே செல்லாமல் நல்ல வழியிலே சென்று கொண்டிருந்தாய் ஒரு வழி கரடுமுரடாக இருக்கின்றது காடு மேட்டிலே போக வேண்டும் என்று சொன்னால் அதில் போக மாட்டான் மனுஷன் எது நல்ல வழியாக இருக்கின்றதோ அந்த வழியிலே செல்லுவான் பொதுவாக எல்லா செயல்களிலும் மனிதன் சிந்தித்து பார்த்து நல்லதை தனக்கு தேர்ந்தெடுத்துக் கொள்ளுகின்றான் அல்லாததை விட்டுவிடுகின்றான் பிறகு உன்னை படைத்த உள்ள விஷயத்திலே நீ இந்த வானம் பூமி ஆகியவற்றை சிந்தித்து பார்த்திருக்க வேண்டும் இந்த வானம் ஏன் படைக்கப்பட்டது யார் படைத்தார் இந்த சூரியன் எப்படி இயங்குகின்றது இதை யார் இயக்கச் செய்வது சந்திரன் எப்படி இயங்குகின்றது அதை யார் இயக்கச் செய்வது இந்த பூமியில் உள்ள பொருள்கள் எல்லாம் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கின்றன என்பதையெல்லாம் சிந்திக்க கடமைப்பட்டவனாக நீ இருந்தாய் சிந்தித்திருந்தால் என்னை நீ பெற்றுக் கொண்டிருப்பாய் அதாவது என்னை ஒருவன் என்பதாக இதை படைத்தவன் ஒருவன் தான் என்பதாக நீ கண்டு கொண்டு இருப்பாய் நீ சிந்திக்கவில்லை ஆகவே உன் மீது குற்றம் என்று அல்லாஹா தலா தீர்ப்பு வழங்குவான் என்பதாக பொதுவாக மனிதனுக்கு அல்லாஹத்தலா அறிவை கொடுத்திருக்குன்னான் சிந்தித்து பார்த்து செயல்பட வேண்டும் ஆனாலும் தக்தியருடைய விஷயம் நிறைய முன்னால் சொல்லப்பட்டிருக்குது அதில் போய் என்னுடைய அறிவை செலுத்தக்கூடாது ஏன் எதற்கு என்று கேட்கக்கூடாது அல்லாகத்தால சில மனிதர்களை நரகத்திற்கென்றே படைத்து விட்டான் அவர்களுக்கு நீங்கள் என்ன உபதேசம் செய்தாலும் சரி அது செல்லுபடியாகாது அவர்கள் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எவ்வளவுதான் அற்புதமான வழிகளை காட்டினாலும் சரி அதையெல்லாம் தள்ளிவிடுவார்கள் தாங்கள் எந்த எண்ணத்திலே இருக்கின்றார்களோ அந்த வழியிலே தான் சென்று கொண்டிருப்பார்கள் நம்மிடத்திலேயே சில உதாரணங்களை சில மனிதர்களை நாம் பார்க்கின்றோம் உதாரணத்திற்காகவே சில நல்ல விஷயங்கள் சொல்லப்படுகின்றன அதை அவர்கள் செய்வதே இல்லை எவ்வளவுதான் ஆதாரங்கள் சொன்னாலும் எவ்வளவுதான் அறிவுரை சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்வதே கிடையாது ஏனென்றால் அவர்களுடைய மனதிலே அப்படிப்பட்ட ஒரு நிலையை அல்லாஹலை உண்டாக்கிவிட்டார் ஆக குஃப்ரு ஈமான் என்பதை அல்லாஹத்தால யாரு யாரை தேர்ந்தெடுக்கின்றனோ அவர்களுக்கு தருகின்றான் என்பதை நாம் நம்ப வேண்டும் அதை இந்த வாசகத்தின் மூலமாக அல்லாஹ தலை குறிப்பிடுகிறது இது மாதிரி பல ஆயத்துகள் வந்திருக்கின்றன கதாரிக்க நசுலு குஹூபிய குலோபில் முச்சிரி மீன் குற்றவாளிகள் முஜிரி மீன்னா குற்றவாளிகள்னா குற்றம் செய்யக்கூடிய அந்த முஷிரிகீன்களுடைய கல்புகளிலே அந்த குஃபுரை வழிகேட்டை நாம் தாம் நுழைய வைத்தோம் என்று அல்லாஹால குறிப்பிடுகின்றார் எப்படி முந்தைய சமுதாயத்தினுடைய கல்புகளிலே இதயங்களிலே குஃபுரை நுழைய வைத்து அந்த குஃரின் காரணமாக அவர்கள் அழிக்கப்பட்டார்களோ அதுபோன்று உம்முடைய கவுமுடைய இந்த சமுதாயத்துடைய உள்ளங்களிலும் மக்காவாசிகளுடைய அந்த உள்ளங்களிலும் குஹரை நாம் நுழைய வைத்து விட்டோம் அவர்கள் ஈமான் கொள்ளவே மாட்டார்கள் என்பதை எல்லாம் தலை தெரியப்படுத்துகின்றனர் ஈமான் கொள்ளவே மாட்டார்கள் என்ற சொல்லி சொல்லப்பட்டதின் காரணமாக சொல்லப்பட்டு விட்டதின் காரணமாக உம்முடைய பிரச்சாரத்தை நீ விட்டுவிடக்கூடாது சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் பொதுவாகவே சட்டம் அப்படித்தான் ஒரு விஷயம் மார்க்கத்திலே உள்ளது சரியத்தில் உள்ள ஒரு விஷயம் சொல்லப்படுகின்றது பல தடவை சொல்லியாகிவிட்டது கேட்பதே இல்லை யாரும் என்று இருந்தாலும் கூட சொல்ல வேண்டியவர் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அவ்வளவு அவருடைய கடமை சொல்லவேனே பொமா அலைனா இல்லல் பலாவ் நம் மீது சொல்லுவதைத் தவிர வேறு எந்த பொறுப்பும் கிடையாது பொமா அலைக்க இல்லல் பலாவ் என்றும் அல்லாஹத்தலா அரசுல்லா சமல்லா அலை சொல்லும் அவர்களுக்கு சொல்லுவார் சொன்னதை சேர்த்து வைப்பது தான் உங்களுடைய பொறுப்பே தவிர வேறு கிடையாது என்று சொல்லுகின்றார் இந்த ஆயத்தில் அல்லாஹல்ல அதை உறுதிப்படுத்துகின்றான் சரி இந்த அவர்களுடைய கல்விகளிலே இதயங்களிலே நாம் குபுரை நுழைய வைத்து விட்டோம் அதனால் லாயு பிஹி இந்த வேதத்தை கொண்டு அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் இதை கொண்டு என்று சொன்னால் நீர் சொல்ல சொல்லக்கூடிய அந்த உபதேசத்தை கொண்டு அல்லது குரானை கொண்டு வேதத்தை கொண்டு ஈமான் கொள்ள மாட்டார்கள் ஈமான் கொள்ளாவிட்டால் அவர்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் அந்த தண்டனை முந்தைய சமுதாயத்தில் நிகழ்த்தப்பட்டு இருக்கின்றது அவ்வலி முன்னோர்களுடைய நடைமுறை முன்னால் சென்று விட்டது திட்டமாக அது சென்று விட்டது அதை இவர்கள் கேட்டிருக்கின்றார்கள் தெரிந்து வைத்திருக்கின்றார்கள் அல்லாஹத்தாலாவுடைய சுன்னத் நடைமுறை என்னவென்றது சொல்லி சொல்லி பார்ப்பான் நீண்ட காலம் வரைக்கும் அவர்களுக்கு சொல்லப்படும் நபிமார்கள் மூலமாக அந்த நபிமார்கள் துன்பப்படுவார்கள் சிரமப்படுவார்கள் நபிமார்களை பல்வேறு விதமான துன்பத்திற்கு உள்ளாக்குவார்கள் அந்த மக்கள் இருந்தாலும் அவர் சொல்லிக்கொண்டே இருப்பார் கடைசியிலே அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இனிமேல் அவர்களிலிருந்து ஒருவர் கூட ஈமானுக்கு வரமாட்டார்கள் என்ற நிலை ஏற்படும் பொழுது அல்லாஹாலா அந்த தூதரையும் தூதரை சார்ந்தவர்களையும் காப்பாற்றி அந்த மக்களை அழித்து விடுவார் இது எல்லா நபிமாருடைய விஷயங்களிலும் நிகழ்ந்திருக்கின்றன இதுதான் நம்முடைய நடைமுறை என்று அல்லாஹத்தாலா சொல்லுவார் ஃபத் ஹலத் சுன்னத்துல் அவ்வலி முன்னோர்களுடைய நடைமுறை முன்னால் சென்று விட்டது திட்டமாக அதுபோன்று அல்லாஹாலா இவர்களுடைய விஷயத்திலும் செய்து விடுவார் ஆனால் ரசூல்லாய் சல்லா அலையம் அவருடைய பறக்கத்தின் காரணமாக அவர்களுடைய மேன்மையின் சிறப்பின் காரணமாக அல்லாஹாலா ஒட்டுமொத்தமாக சமுதாயத்தை அனைவரையும் அழிக்கவில்லை இவர்கள் சொல்லி சொல்லி பார்த்தார்கள் பதிமூன்று ஆண்டுகள் பிரச்சாரம் பல்வேறு விதமான துன்பங்கள் ரசூல்ல சொன்னார்கள் முந்தைய நபிமார்கள் லட்சத்திற்கு மேற்பட்ட நபிமார்கள் வந்திருக்கின்றார்கள் எந்த நபியும் நான் துன்புறுத்தப்பட்டதை போன்று துன்புறுத்தப்படவே இல்லை மா ஊதியும் நம் இஸ்லமா நான் துன்புறுத்தப்பட்டதை போன்று எந்த நபியும் துன்புறுத்தப்படவில்லை என்பதாக சொன்னார் எவ்வளவு நீண்ட காலம் பிரச்சாரம் செய்த நபியாக இருந்தாலும் ரசூல்லாய் சொல்லா அலி சொல்லாம் அவர்களுக்கு என்ன துன்பம் ஏற்பட்டது அந்த துன்பம் ஏற்படவில்லை முலூ அலி இஸ்லாம் அவர்களை அல்லாஹத்தலா சொன்னால் முன்னாள் ஆயத்து வந்தது தொள்ளாயிரத்தி ஆண்டுகள் பிரச்சாரம் செய்தார்கள் எல்லா துன்பங்களையும் தந்தார்கள் எவ்வளவு காலம் தொள்ளாயிரத்தி வருஷம் ரசூல்லாய் சல்லா அலி சொல்லாம் அவர்கள் இருபத்தி மூணு அந்த இருபத்தி மூணு கூட பதிமூன்று ஆண்டுகள் தான் கடுமையாக இருந்தது அதுக்கு பின்னால் மதினாவுக்கு போன பின்னாலே ஒரு நல்ல நிலை ஏற்பட்டுவிட்டது அப்போ நூஹ் அலேஸ்வலாத்துக்கு ஏற்பட்ட துன்பத்தை விட அதிகமாக ரசூல்லா இவல்லாஸ் ஏற்பட்டதா அதே போன்று பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் வாழ்ந்தவர்கள் இருந்தார்கள் நபி மூசா அலே இஸ்லாம்கள் இருந்தார்கள் இப்ராஹிம் அலே இஸ்லாமர்கள் இருந்தார்கள் இருநூறு இரநூத்தி ஐம்பது ஆண்டுகள் என்று சொல்லப்படுகின்றது அவ்வளோ காலம் துன்பம் அடைந்தவர்கள் ரசூல்லாய் சல்லா அதை விட அதிகமாக அடைந்து விட்டார்கள் என்று அர்த்தமா என்றால் அதற்கு ஒரு விளக்கம் சொல்லப்படுகின்றது ஒரு சமுதாயத்தின் மீது அந்த ரசூலுக்கு அந்த நபிக்கு எவ்வளோ மகப்பத்தும் எவ்வளோ அன்பும் இருக்கின்றதோ பாசம் இருக்கின்றதோ அந்த பாசத்தை வைத்து அந்த துன்பத்தினுடைய அளவு அதிகமாக்கப்படும் உதாரணமாக நம்முடைய வீட்டிலே நாம் பார்க்கலாம் நம்முடைய உறவினர்கள் சிலர் இருக்கின்றார்கள் உறவினுடைய குழந்தைகள் இருக்கின்றார்கள் அவர்கள் நமக்கு துன்பம் தருகின்றார்கள் ஏதாவது ஒரு செயலிலே நம்முடைய மனம் புண்படும்படியான ஒரு செயலை செய்கின்றார்கள் நமக்கு மனம் கஷ்டமாக இருக்கும் அதே துன்பமான அதே மாதிரி செயலை நம்முடைய குழந்தைகள் செய்கின்றார்கள் என்று வைத்துக் கொள்வோம் நம்முடைய குழந்தைகள் அதே செயலை செய்யும் பொழுது நமக்கு அந்த துன்பம் இன்னும் அதிகமாகும் நான் சொல்லுவான் அடுத்த பையன் செய்கிறாங்க அதாவது பரவாயில்லை நம்ம பையனே எனக்கு செய்கிறாங்க இது நம்ம பையனே நம்ம சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறான் என்னுடைய மகனே எனக்கு எதிராக இருக்கிறான் என்னுடைய மகனே எனக்கு என்னென்ன துன்பங்களை தருகின்றான் என்று சொல்லி தன்னுடைய மகன் தன்னுடைய குழந்தை தனக்கு பிரியமான ஒருவர் செய்யக்கூடிய நேரத்தில் அதனுடைய துன்பம் அதிகமாக மனதை பாதிக்கும் இல்லையா இது இயற்கை உலகத்தினுடைய நீதி உலகத்தில் உள்ள எல்லா நபிமார்களும் ஒவ்வொரு நபியும் தங்களுடைய கௌமுகளின் மீது வைத்திருந்த பாசத்தை விட பன் மடங்கு பல நூற்றுக்கணக்கான மடங்கு அதிகமான பாசம் உடையவர்களாக இந்த உமத்தினர் மீது ரசூல்லாய் சுலாஹன் இருந்தார்கள் ரசூல்லாய் சொல்லலாஹத்துடைய பாசம் எப்படி ஒரு தந்தைக்கு தன்னுடைய குழந்தையின் மீது இருக்கின்றதோ அது போன்றுள்ள பாசம் அதை விட அதிகமான பாசம் அந்த பாசம் இந்த உறவு முறையின் மூலமாக வந்ததல்ல இயற்கையாகவே அல்லாஹல அமைத்து வைத்திருந்தார்கள் அதனால அந்த பாசத்தின் காரணமாக அவர்கள் ஏதாவது ஒரு தப்பை செய்யும் பொழுது அது மனதை அதிகமாக பாதிக்கக்கூடிய நிலை ஏற்படும் இவ்வளவு பாசம் வைத்திருக்கக்கூடிய என்னுடைய இந்த உம்மத்தினர் இந்த மனிதர் நரகத்திற்கு செல்ல போகிறாரே என்று கவலைப்படுவார்கள் அந்த கவலை தினந்தோறும் அதிகமாக கொண்டே இருக்கும் அதனால்தான் கான் ஹசீனன் எப்பொழுதுமே கவலை உள்ளவர்களாகவே ரசூல்லாய் சொல்லம் இருந்தார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் ரசூல்லாய் சல்லா அலி சொல்லம் அவருடைய காலம் பிரச்சாரத்தினுடைய காலம் குறைவாக இருந்தாலும் கூட துன்பப்பட்டது துன்பம் உடல் மூலமாக இருந்தது உடல் வழியாகவும் இருந்தது மனவழியாகவும் இருந்தது மனவழியாக ஏற்பட்ட அந்த துன்பங்கள் மிக அதிகமாக இருந்தது அதனால்தான் மா ஊதிய நபிப்பு என்று சொன்னார்கள் என்று குறிப்பிடப்படுகிறது சரி இந்த மனிதர்கள் உன்னுடைய சொல்லை கேட்காவிட்டால் முந்தைய சமுதாயத்திற்குரிய நடைமுறை முன்னால் சென்று இருக்கின்றது அதை இவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்ற கருத்தை அல்லா சொல்லவில் சில விஷயங்கள் சொன்னாங்க முன்னால ஆயத்து வந்திருக்கு நீங்க நபிதான் அப்படிங்கிறதுக்கு மலக்குகள் வர நாங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலேயே ஒரு ஏணியின் வழியாக நீங்கள் ஏறி மேலே செல்ல வேண்டும் வானத்துக்கு போகணும் வானத்துக்கு போன பிறகு அங்கிருந்து ஒரு வேதத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டும் ஒரு புஸ்தகம் வெறுங்கையாக போகணும் போகும்போது ஒரு புத்தகம் கொண்டு வரணும் அந்த புத்தகத்தில் உங்களை பற்றி செய்திகள் எழுதியிருக்கணும் இந்த மாதிரி ஒரு என்னுடைய நபிதான் இவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி வானத்திலிருந்து செய்தி நாங்கள் பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது அது வர வேண்டும் அப்படி வருவது மட்டுமல்லாமல் நீங்கள் திரும்பி வரும்போது ஒரு புத்தகத்தையும் வாங்கி வர வேண்டும் ஒரு நாலு மலக்கு கூட இறங்கி வரணும் அந்த ஏணியில் அந்த நாலு பேரும் வந்து உங்களுக்கு சாட்சி சொல்லணும் உண்மைதான் இவர் நபிதான் அல்லாஹுடைய நபிதான் என்று சாட்சி சொல்லக்கூடிய நிலை இருக்கு அப்படி இருந்தால் நாங்கள் ஒப்புக்கொள்வோம் அப்படின்னு சொன்னாங்க அல்லாஹ் அதுக்கு பதில் சொல்லணும் உன்னாலும் சொல்லியிருக்கிறோம் இந்த இடத்திலும் அல்லாஹால சொல்லுகின்றான் வலவ் அலைகி பாபம் வானத்தில் இருந்து ஒரு வாசலை அவர்களுக்கு நாம் திறந்து விட்டால் இப்படின்னு சொன்னாங்க அவங்க அதுக்கு பதிலாக இதை சொல்லுகின்ற நீங்க நபின்னு சொல்றதா இருந்தா நபின் நாங்க ஒப்புக்கொள்றதா இருந்தா உங்களை நாங்க வானத்துக்கு போகணும் வானத்துக்கு போய் அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்து நீங்க நபிதான் அப்படிங்கிறது அங்க இருக்கிறவங்க சாட்சி சொன்னாங்க மழைக்கெல்லாம் சாட்சி சொன்னாங்க ஒப்புக்கொள்றோம் அப்படின்னு சொன்னாங்க அல்லாஹ் சொல்லுவனா வலவ் பத்தகனா அலேஹி பாபம் மினசமா வானத்திலிருந்து ஒரு வாசலை அவர்களுக்கு நாம் திறந்து விட்டால் இப்போ வல்லு பீஹிஆர்ஜூன் அந்த வாசல் வழியாக இவர்கள் ஏறி செல்ல ஆரம்பித்தால் போனாங்க வாசல் திறந்துச்சு உள்ளே போனாங்க எல்லாம் பார்த்தாங்க சரிதான் அப்படின் சொல்லி ஒரு சாட்சியும் கிடச்சிச்சு மலக்குகள்லாம் வந்து சொன்னாங்க அந்த அல்லாஹுடைய சத்தங்க அடித்து ஏதோ ஒன்று இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது வந்து திரும்ப இறங்கி வந்து என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா போயிட்டு வானத்துக்கு போயிட்டு திரும்பி வந்து என்ன சொல்லுவாங்க அபுசாருணா இது உண்மை அல்லங்க ஏதோ எங்களுடைய பார்வையில ஒரு கோளாறு ஏற்பட்டுவிட்டது பார்த்ததெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க என்னமா சுக்கிரத் அபுசாருணா இது மயக்கமாக்கப்பட்டதெல்லாம் பார்வைகள் தான் பார்வையில் ஏதோ ஒரு மயக்கமான நிலை ஏற்பட்டுவிட்டது நாங்கள் பார்த்ததெல்லாம் சரியான பார்வை அல்ல பல் நகன கௌமன் மஸ்தவரோன் நாங்கள் சூனியம் செய்யப்பட்ட கவுமகளாக ஆகிவிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க எங்களை யாரும் சூனியம் செஞ்சிட்டாங்க அதனால் மேலே போனதெல்லாம் சரிதான் ஆனாலும் உங்களை நபின்னு நம்ப முடியாது ஏன்னு கேட்டால் எங்களுடைய பார்வையில் ஒரு மாதிரி மயக்கம் ஏற்பட்டு போச்சு எப்படி இந்த மோடி காட்டுறவன் ஒரு சும்மா சாதாரண ஒரு பொருளை வந்து ஒரு மரமாக காட்டுவோம் ஒரு மாங்காயாக காட்டுவோம் அதுபோல் நாங்கள் பார்த்துட்டு வந்தோம் உண்மையிலே நீங்கள் நபீன் நாங்கள் நம்ப முடியாது எங்களுடைய பார்வையிலே ஒரு விதமான மயக்கம் ஏற்பட்டு விட்டது நீங்கள் எது சூரியன் தெரிஞ்சிட்டீங்க நாங்கள் சூன்யம் செய்யப்பட்ட கோமங்களாக ஆகிவிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது சகரனாக முகமது சல்லா அலிஸ் எங்களுக்கு சூரியன் செஞ்சிட்டார் அதனால் நாங்கள் உண்மையிலேயே வானத்துக்கு போகவும் இல்லை பார்க்கவும் இல்லை கேட்கவும் இல்லை அப்படி ஒரு நிலை எங்களுக்கு ஏற்பட்டு போச்சு என்றும் சொல்லுவார் சரி உண்மையிலேயே அப்படி ஒரு நிலை இருந்துச்சுன்னு வச்சுங்க சொன்னாங்க அப்ப ஈமான் கொள்வாங்கன்னா அப்பவும் ஈமான் கொள்ள மாட்டாங்க நேரடியாக அல்லாவே வந்து சொன்னாலும் ஜெய் அவங்க ஈமான் கொள்ள மாட்டாங்க ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்பது உறுதி என்பதற்காக அல்லாஹால இங்கே இதை சொல்லுகின்றான் இது நமக்கும் படிப்பினை இது காப்பீடுகள் முக்காவாசிகளுக்கு அல்லாஹத்தாலா சொல்லுகின்றான் இன்றைக்கும் நம்ம பார்க்குறோம் மார்க்கம் சம்பந்தப்பட்ட தீன் சம்பந்தப்பட்ட சரிய சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எத்தனையோ சட்டங்கள் சொல்லப்படுகின்றன அந்த சட்டங்களை கேட்டுவிட்டு இந்த சட்டம் இப்படி அல்ல அப்படி அல்ல இது இப்படித்தான் அப்படித்தான் என்று தங்களுடைய விருப்பம் என்னவோ அந்த விருப்பப்படிக்கு சொல்லக்கூடியவர் நிறைய பேர் இருக்கிறார் சமீபத்தில் ஒருத்தர் எழுதியிருந்தார் ஒரு பெரிய கவிஞர் தமிழ்நாட்டு கவிஞர் தமிழ்நாட்டில் உள்ளவர் மெட்ராஸ் தான் அல்லாஹா தலா குரானில் வட்டின்னு சொல்கிறது இருக்கே ரிபா அப்படின்னா வட்டி கொடிய வட்டி அப்படின்னு அதுக்கு அர்த்தம் கொடிய வட்டி தான் வாங்கக்கூடாது லேசான வட்டிலாம் வாங்கிக்கிறோம் என்று எழுதியிருக்கார் பல பேரும் எதிர்ப்புகள் தெரிவித்தார்கள் இருந்தாலும் அவர் சொல்றது நான் சொல்றது தான் சரி அப்படின்னு சொல்லுவார் இந்த கொடிய வட்டி கொடும் வட்டி அதுதான் கூடாது இந்த பேங்கில் கொடுக்கக்கூடிய வட்டியோ அல்லது கொஞ்சமாக வட்டி வாங்கிக்கிறதோ அதெல்லாம் கூட ரெண்டு பேரும் ஒப்பு கொண்டுகின்றார்கள் வட்டி கொடுக்கிறவரும் வாங்குகிறவரும் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் வாங்கிக்கலாம் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை கொடுமையான வட்டியை பற்றித்தான் அல்லாஹத்தாலா அது கூடாது என்று சொல்லுகிறான் என்று குரானுக்கு தவறான விளக்கத்தை சொல்லி அவர் நடமாடி கொண்டிருக்கின்றார் அப்படின்னு சொன்னால் நம்ம சும்மா குரான் இருக்கும் சரி மாதிரி தவறான கருத்துக்களை சொல்லக்கூடியவர்களுடைய உள்ளங்களிலே அல்லாஹத்தாலா அவர்களுக்கு தவறான வழியை ஏற்படுத்தி விட்டாங்க என்னதான் நீங்கள் சட்டம் சொன்னாலும் சரி அதற்கு பதில் சொன்னாலும் சரி அவர்கள் திருந்த போவது கிடையாது இது மாதிரி பல பேர் இருக்கிறாங்க அதே மாதிரி சில மார்க்கத்துடைய சட்ட திட்டங்கள் அவர்களுடைய விருப்பப்படிக்கு சில கருத்துக்களை சொல்லுவார்கள் குரானுக்கும் ஹதீஸுக்கும் அதுக்கு தொலைமாக்கல் தரக்கூடிய விளக்கத்தை நம்பவே மாட்டார்கள் என்னதான் நீங்கள் ஆதாரங்கள் தந்தாலும் சரி நம்ப மாட்டார்கள் இதிலிருந்து பெறப்போ கருத்து அடுத்த அல்லாஹத்தால தன்னுடைய குதிரத்தை அல்லாஹால ஒருவன் என்பதற்குரிய சான்றுகளை அல்லாஹத்தாலா பல இடங்களிலே சொல்லி இருக்கின்றான் அதிலே இங்கே ஒரு கருத்தை அல்லாஹ் வானங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை சொல்லுகின்றான் இந்த பூமியில அதை பாருங்க இதை பாருங்க இதை அப்படின்லாம் சொன்னான் அல்லாஹத்தாலா கடலை பாருங்க பூமியை பாருங்க மரங்களை பாருங்க எத்தனை பொருள்கள் படைக்கப்பட்டு எல்லாமே அல்லாஹாவை அல்லாஹ் ஒருவன் என்பதற்கு சாட்சி சொல்லி கொண்டிருக்கின்றன என்பதை சொன்ன அல்லாஹால வானத்தில் உள்ள விஷயத்தை சொல்லுகின்ற பல பாதைகளை நாம் ஆக்கி வைத்துள்ளோம் பல பாதைகளை ஆக்கி வைத்துள்ளோம் ஜையன்னாக நாவின் அந்த வானத்தை பார்ப்பவர்களுக்கு நாம் அலங்காரப்படுத்தி வைத்தோம் ரஜீம் அந்த வானத்தை நாம் தூக்கி எறியப்பட்ட சைத்தானை எல்லா சைத்தான்களை விட்டும் நாம் பாதுகாத்தோம் என்றும் அல்லாஹால வானத்தை பற்றி சில விஷயங்களை சொல்லுகின்றார் இந்த ஆயக்ஸ் வானியல் சம்பந்தமான பல விஷயங்களை தெரிவிக்கக்கூடியதாக அமைந்திருக்கின்றது மேதுனம் கடகம் சிம்மம் கண்ணி துலாட்டு பன்னெண்டு ராசிகள் போடுவார்கள் அந்த ராசிகளை குறிக்கக்கூடியதாக இதை சொல்லுவார்கள் பல புரூஜிகள் அதாவது பல வழிகளை நாம் ஆக்கி வைத்திருக்கின்றோம் என்று அலாகத்தால சொல்லுகின்றார் அந்த அரபு நாட்டுக்காரர்களும் கூட மக்காவாசிகள் இந்த மாதிரி வாகனத்திலே சூரியன் சஞ்சரிப்பது அது நகர்ந்து வருவது என்பது அது தனக்கென்று பல இடங்களை ஆக்கி கொண்டு இருக்கின்றது இவ்வளவு எப்படி பன்னெண்டு அந்த ராசிகள் சொல்லப்படுகின்றதோ அதே போன்று பன்னிரெண்டு இடங்கள் அவர்களும் சொல்லி கொண்டு இருந்தார்கள் அரபியில் அதுவும் சொல்லப்படும் அந்த ஒரு உருவம் போடப்பட்டிருக்கிறதுல மேஷம் அப்படின்னு சொன்னால் மாடு ஒரு அது மாடுன்னு அறுத்து தான் என்பதாக அரபியில் சொல்லணும் அந்த மாடு போட்டிருப்பாங்க அது ஹம் ரிஷபம்னா இது ஹம் அப்படிங்கிறது இன்னொரு உருவம் போடப்பட்டிருக்கும் ரெண்டாவது சவுர் அதான் மாடு அல் ஜா மிதுனம் சர்தான் கடகம் அதாவது நண்டு நண்டு போடப்பட்டிருக்கும் வல் அசத் சிம்மம் சிங்கத்துடைய உருவம் போடப்பட்டிருக்கும் அது வந்து கன்னி அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க ஆனால் அது ஒரு பெண்ணு அதில் ஒரு கதிர் இதெல்லாம் போடப்பட்டிருக்கும் வல் மீசான் துலான் முடினு தெராசு போடப்பட்டிருக்கும் வல் அகரப் விருச்சிகம் தேழ் போடப்பட்டிருக்கும் ஹவுஸ் வில் வில் போடப்பட்டிருக்கும் வில்லும் அம்பும் போடப்பட்டிருக்கும் வல் ஜதி மகரம் தல்வு கும்பம் வல் ஹோத் மீனம் இந்த 12 ராசிகளும் அவர்களும் சொல்லி கொண்டு வந்தார்கள் அல்லாஹாலா இங்கே பல புருஜ்கள் பல வழிகளை அல்லாஹாலா ஆக்கி தந்துள்ளான் என்பதை சொல்லும் பொழுது ஓ நாமம் கூட அந்த பன்னெண்டு வழியில் சொல்கிறோமே அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான் போல இருக்குது என்று அதை சிந்தித்து பார்த்து அல்லாஹாலாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்ற காரணத்தினால் அல்லாஹாலா சொல்லுகின்றான் அதோடு உலக மக்கள் அனைவருக்கும் கயாமத்தினால் வரைக்கும் அல்லாஹாலா வானியல் நிலையை எப்படி ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான் என்பதையும் இதில் தெரிவிக்கின்றான் அதாவது சூரியனுடைய அந்த ஓட்டம் இருக்கின்றதே அது நேராக கிழக்கில் நேராக உதயமாகி இங்கிருந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் கிழக்கில் உதயமாகி மேற்குளை மறைகின்றது அது ஒரே நேர்கோட்டில் போய் வந்து கொண்டே இருக்கின்றது என்று அர்த்தம் அல்லவன் எல்லாத்துக்கும் தெரியும் வடக்கு தெற்காக ஒரு இருபத்தி நாலு டிகிரி இந்த பக்கம் அந்த பக்கம் வடக்கும் தெற்காக சூரியன் சாய்ந்து ஓடக்கூடிய நிலையை அல்லாத்தெல்லாம் அமைத்து வைத்திருக்கின்றாங்க சூரியனை மையமாக வைத்து சூரியன் பூமி சுற்றி வரக்கூடிய நேரத்தில் அந்த பூமியுடைய அச்சு சாய்வாக இருப்பதின் காரணமாக அது சுழல்கின்ற நேரத்தில் இந்த மாற்றம் ஏற்படுகின்றது அப்படின்னு இன்றைக்கி அறிவியல் விஷயம் நமக்கு தெரியும் ஆக அந்த சாயக்கூடிய நிலை இருக்கின்றதே அது தெற்கும் வடக்குமாக சாய்கின்றது சில நேரங்களில் நாம் பார்ப்போம் அந்த நிழல் இந்த பக்கம் இருக்கும் இன்னொரு ஆறு மாதம் வச்சா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய் வடக்க தெற்க போய் அந்த பக்கம் சாஞ்சு நிற்குவேன் அங்கிருந்து அப்புறம் திரும்ப இப்படியே வரும் இதை இப்போ அதாவது இப்போ கொண்டாடினாங்களே தைப்பூசம் அப்படின்னு சொல்லிட்டு தைப்பூச விழா அப்படின்னு சொல்லிட்டு அது சூரியன் வடக்கே சென்று பிறகு கடைசி அந்த இடத்துலேருந்து திரும்பி வரக்கூடிய அந்த நாள் தான் தைப்பூச நாள் என்பதாக சொல்லுவார்கள் மற்ற மனிதர்கள் அதனால் அதே மாதிரி இந்த பக்கம் போகும்போது ஒரு வருஷம் கழித்த உடனே அந்த ஒரு விழா எடுப்பார்கள் சூரியன் அந்த அச்சிலிருந்து அதாவது தன்னுடைய நிலையிலிருந்து மீண்டு வருகின்றது திரும்பி வருகின்றது என்ற காரணத்தினால் இதையெல்லாம் அல்லாஹல வழிகள் என்பதாக சொல்லுகின்றன அப்போ ஒவ்வொரு நாளும் சூரியன் ஒரு டிகிரி ஒரு அளவு அந்த அளவை கடந்து மாறி மாறி செல்லுகின்றது என்பதை அல்லாஹ குறிப்பிடுகின்றான் ஜால்னா பிசமாயி பொரு வானத்திலே பல வழிகளை நாம் உண்டாக்கி வைத்தோம் வைத்துள்ளோம் என்பதாக சொல்லுகின்றான் ஒரே மாதிரி ஒரே நிலையிலே சூரியன் வருவது போவது என்பது கிடையாது மாறி மாறி வருகின்றது ஆனால் வெளித்தோட்டத்தில் பார்க்கும்போது சூரியன் நகர்வதாக தெரிகின்றது நமக்கு அறிவியல் படி சூரியன் நகர்வது கிடையாது சூரியன் அது இடந்த இருந்த இடத்திலேயே இருக்கின்றது அதை சுற்றி வரக்கூடிய கோலங்கள் நகர்வதின் காரணமாக அந்த மாற்றம் ஏற்படுகின்றது என்பதை நாம் அறிவியல் மூலமாக தெரிந்திருக்கின்றோம் அதையும் நாம் கவனிக்க வேண்டும் மனிதர்களுக்கு அந்த காலத்திலிருந்து இனிமேல் குயாமத்து நாள் வரைக்கும் விளங்கக்கூடிய அமைப்பில் தான் அல்லாஹால சூரியனுக்கு பாதைகள் உண்டு நகர்ந்து வரக்கூடிய அந்த அமைப்பை பூமி சுற்றுவதின் மூலமாக அல்லாத்தலை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான் என்பதை தெரிவிக்கின்ற அதே மாதிரி என் சூரியனை சூரியன் நகர்ந்து வரக்கூடிய அதை பாதை என்பதாகலாம் சொல்லுகின்றான் அதே போன்று சூரியனை மையமாக வைத்து சுற்றி கொண்டு வரக்கூடிய கோள்கள் இருக்கின்றனவே அதுவும் அரபியிலே இந்த தப்சீர்களிலே குறிப்பிடப்படுகின்றது சூரியன் அப்படின்னா அது ஷம்ஸ் அடுத்தது வெள்ளி அதற்கு அடுத்தது புதன் மூன்றாவது பாதையில் இருக்கக்கூடியது வெள்ளிக்கு அடுத்தாக இருக்கக்கூடியது பூமி மூன்றாவது பாதையில் இருக்கக்கூடியது ஒவ்வொரு கோளுக்கும் ஒரு துணை கிரகத்தை அல்லாஹல ஏற்படுது சில கோள்களுக்கு துணை கிரகங்கள் அதிகமாக ஒன்றுக்கு மேற்பட்ட துணை கோள்கள் இருக்கின்றன இதெல்லாம் படித்தவங்களுக்கு நிறைய தெரியும் அதையும் அரபியில் வந்து இந்த ஆயத்தின் மூலமாக கணிக்கின்றார்கள் சூரியன் சந்திரன் பூமி செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி எந்த கிழமைகளும் கூட அந்த கோள்களை வைத்து பேரமைக்கப்பட்டது என்பதாக சொல்லுவார் ஞாயிறு திங்கள் அப்படிங்கிறது ஞாயிறுனா சூரியன் திங்கள் அதான் மூணு திங்கள் அப்படின்னு சொன்னா கிழமைக்கும் சொல்லலாம் சந்திரனுக்கும் திங்கள் என்பதாக பேர் உண்டு ஒரு மாசத்துக்கு ஒரு திங்கள் அப்படின்னு சொல்றதும் உண்டு தமிழில் அப்ப மூன் சந்திரன் அப்படிங்கிறத திங்கள் அப்படின்னு தமிழில் குறிப்பிடுவோம் அடுத்ததாக திங்கள் என்று அந்த பெயரை வைத்தார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கால் ஏழு கிழமைகளிலே பூமி என்று ஒரு கிழமை கிடையாது அதுக்கு பதிலாகத்தான் மூன் சந்திரனை கொண்டு வந்து பூமிக்கு துணைக்கோளாக இருக்கக்கூடிய அந்த சந்திரனுடைய பெயரை இரண்டாவது பெயராக வைத்தார்கள் அதாவது ஞாயிறு அடுத்தது திங்கள் அடுத்தது செவ்வாய் மிர் புதன் முஷ்தரி வெள்ளி சுஹ்ரா சனி ஜுஹல் என்பதாக ஏழு கோள்கள் சொல்லுவார்கள் இந்த ஏழு கோள்கள் அதற்கு கண்டுபிடிக்கப்பட்ட இரண்டு கோள்கள் நெப்டியூன் புலூட்டோ என்ற இரண்டு கோள்கள் சொல்லுவார்கள் இப்போ சமீபத்திலும் கூட பத்தாவதாக ஒரு கோள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது என்று சொன்னார்கள் ஆனால் உறுதிப்படுத்தப்படவில்லை அதே இந்த பூமி போன்று இன்னொரு பூமி இருக்கின்றது இந்த பூமியிலே எப்படி மனிதர்கள் உயிரினங்கள் இருக்கின்றனவோ கடல் திடல்கள் செடி கொடிகள் அதே மாதிரி அந்த பூமியில் இருக்குது என்று அந்த பூமிக்கு ஒரு பெயரையும் சொன்னார்கள் ஆனால் எதுவுமே அது உறுதிப்படுத்தப்படவில்லை முன்னால் நான் விளக்கம் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கேன் சூழத்தில் பக்ராவிலே சொல்லப்பட்டு இருக்கின்றது அந்த விளக்கம் அல்லாஹாலா குரானிலே பல இடங்களிலே ஏழு பூமி ஏழு வானங்கள் என்று சொல்லுகின்றான் ஏழு பூமி என்று தெளிவாக அல்லாஹாலா சொல்லவில்லை சபா சமா சபா சமாவாத் என்று சொன்னதை போல சபா அருதி ஆனால் ஒரே ஒரு இடத்தில் அல்லஹத்தலா சொல்லுகின்றான் சபா சமாவாத்தின் என்பதாக அல்லாஹால ஏழு வானங்களை படைத்தான் பூமியில் இருந்தும் அது படைத்துள்ளான் என்று சொல்லுகின்ற பூமியில் இருந்தும் அது அது போன்ற வந்தீங்கன்னா அதே மாதிரி ஏழை படைத்திருக்கின்றான் அப்படின்னு அர்த்தம் வரும் அர்த்தம் சொல்லப்பட்டு இருக்கும் அது அப்போ அந்த ஏழு பூமிங்கிறது எது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது சரி அந்த பூமி இங்கே எங்கேயாவது பக்கத்தில் இருக்குதா யாராவது இது ஆய்வாளர்கள் சொல்லி இருக்கின்றார்களா சொல்லவும் கிடையாது இப்போ சொன்னாங்க ஆனால் அதுக்கு இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த ஒன்பது கிரகங்கள் தான் புலூட்டோ வரைக்கும் உள்ள ஒன்பது கிரகங்கள் சரி புளூட்டோ வரைக்கும் இருக்கக்கூடிய சூரியனை மையமாக வைத்து சுற்றி கொண்டு வரக்கூடிய இந்த புலூட்டோ வரைக்கும் உள்ள இந்த கிரகங்கள் ஒன்பதும் சேர்ந்து ஒரு அண்டம் அப்படின்னு வச்சுக்கொண்டால் அதாவது ஒரு கேலக்சி என்பதாக வைத்துக் கொண்டால் பேரண்டத்திற்குள்ளே ஆயிரக்கணக்கான கேலக்சிகள் சுற்றி வரக்கூடிய ஆயிரக்கணக்கான கேலக்சிகள் இருக்கின்றன அதனால இது அல்லாத இந்த கேலக்சி அல்லாத இந்த மண்டலம் அல்லாத வேறொரு மண்டலத்திலே இந்த சூரிய குடும்பம் அல்லாத வேறொரு சூரிய குடும்பத்திலே இந்த பூமி இருக்கலாம் இருக்கலாம் ஒவ்வொரு சூரிய குடும்பத்திலும் ஒரு பூமி இருக்கலாம் அப்படிங்கிற கணிப்பு அந்த ஆயத்தின் மூலமாக தெரியப்படுத்தப்படுகின்றது இதை இபன் அப்பாஸ் அல்லாஹால சொல்லும் பொழுது சொல்லுகின்றார்கள் இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லும் இந்த பூமியை போன்றே ஏழு உங்களுடைய பூமியை போன்றே ஏழு பூமிகள் இருக்கின்றன உங்களுடைய பூமியை போன்ற ஏழு பூமிகள் இருக்கின்றன ஒவ்வொரு பூமியிலும் உங்களுடைய ஆதமை போன்று ஒரு ஆதம் இருக்கின்றார் உங்களுடைய இப்ராஹிமை போன்ற ஒரு இப்ராஹிம் இருக்கின்றார் உங்களுடைய மூசாவை போன்று ஒரு முசா இருக்கின்றார் உங்களுடைய ஐசாவை போன்ற ஒரு ஐசா இருக்கின்றார் உங்களுடைய நபியை போன்று ஒரு நபியும் இருக்கின்றார் என்று ஹஜரத் இப்னா அப்பா அல்லா தால சொல்லுகின்றார் இபுன் அப்பாஸ் ரசூல்லாய் சல்லாஹ் அலி சொல்லம் அவர்களால் பிரத்தியகமாக துவா செய்யப்பட்டவர்கள் விசேஷமாக யாரெல்லாம் இவருக்கு குரானினை கற்றுக் கொடுப்பாயாக என்று துவா செய்தார்கள் அதில் விளக்கத்தை தருவாயாக என்று துவா செய்தார்கள் அதனால் ரயீசுல் முஃபஸ்திரின் குரானுக்கு விளக்க உரை சொல்ல சொன்னவர்களிலேயே முதன்மையானவர்கள் என்று அவர்களுக்கு பெயரும் உண்டு அதனால் குரானுக்கு ஏராளமான விளக்கங்களை சொல்லியிருக்கின்றார்கள் அவர்கள் சொன்ன கருத்து அதனால பூமி வானத்தை போன்ற பூமிகளும் இருக்கின்றன ஆனால் இது அல்லாத வேறொரு இடத்துல இருக்கின்றது அந்த பூமி எங்கே இருக்கின்றது என்று இன்றும் கண்டுபிடிக்கப்படவே இல்லை வானியல் ஆய்வில் நீண்ட நெடிய தொலைவெல்லாம் சென்று விட்டார்கள் ஆய்வை செலுத்தி விட்டார்கள் இங்கிருந்து ரெண்டு லட்சம் ஒளியாண்டுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ரெண்டு லட்சம் ஒளியாண்டு அப்பால் இருக்கக்கூடிய கிரகங்களையும் கூட கணித்து அங்கிருந்து இங்கே ஒளி வருகின்றது என்பதாக கணித்து சொல்லியிருக்கின்றார்கள் ஆனாலும் இந்த ரெண்டாவது மூணாவது நாலாவது பூமி எங்கே இருக்கின்றது என்று இதுவரைக்கும் சொல்லப்படவில்லை இது அல்லாஹாலாவுடைய குதிரத்தை காட்டக்கூடியதாக இருக்கின்றது சரி அல்லாஹாலாவுடைய அறிவை காட்டக்கூடியதாக இருக்கின்றது அல்லாஹ் ஒருவன்தான் என்பதை மனிதர்கள் படைப்பினங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் தெரிவிக்கக்கூடியதாக இருக்கின்றது எவ்வளவுதான் அறிவு வளர்ந்தாலும் கூட இந்த வானியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மனிதன் கண்டு தெளிவுபெற்று கொள்ள முடியாது பூரணமாக கண்டு கொள்ள முடியாது இனிமேல் எவ்வளோ பெரிய வந்தாலும் சரி பரிபூர்ணமாக அல்லாஹாலாவுடைய இந்த வானத்தின் படைப்புகளை தெரிந்து கொள்ள முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றோம் அல்லாஹ் ஒருவன் என்பதை நம்ப வேண்டும் என்பதற்காண்டி சொல்லப்பட்ட விஷயம் சரி இப்போ நம்ம வானத்தை பார்க்குறோம் நட்சத்திரங்கள் நிறைய இருக்குது நட்சத்திரங்கள் இருக்குது நம்ம இங்கே பார்க்குறோம் இது வானம் அப்படின்னு சொல்கிறோம் நீல நிறமாக தெரியக்கூடியது வானம்னு சொல்கிறோம் ஒரு மனிதன் ராக்கெட்டில் ஏறி அந்த வானத்தை நோக்கி போகிறோம் மேலே அப்படின்னு வச்சுங்க ஆனால் இப்போ வந்து கணிதத்தின் மூலமாக கணித்து முடிவு செய்து இவன் போய் சேரக்கூடிய நேரத்தில் சந்திரன் எந்த இடத்துல இருக்கும் செவ்வாய் எந்த இடத்துல இருக்கும் என்பதை கணித்து அந்த செவ்வாய்க்கும் சந்திரனுக்கு ஆள்களை அனுப்புகின்ற ராக்கெட்டுகளை அனுப்புகின்றார்கள் அது போய் சேருதுன்னு வச்சுக்கோங்க அதை போய் சுற்று சேருது அதுக்கு பின்னால் நல்ல விஷயம் பல விஷயங்கள் சொல்லப்படுகின்றோம் இந்த நீல நிறமாக தெரியக்கூடிய இந்த பகுதி இருக்கின்றதே அது எங்கே இருக்குது எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு கேட்டால் அது தூரத்தை கணிக்கவே முடியாது ரொம்ப மேலே இருக்கிறதுனால நீல நிறமாக தெரியுது அவ்வளோதான் ஒரு மனிதர் ஒரு ராக்கெட்டில் ஏறி ஒரு மணி நேரத்திற்கு ஒரு லட்சம் கிலோமீட்டர் வீதமாக வேகத்தில் கோய்கொண்டே இருந்தான் என்று வைத்து கொண்டால் அப்போ ஆயிரம் வருஷம் போனாலும் அது நீல நலமாக தான் தெரியும் இன்னும் சொல்லப்போனால் கொஞ்சம் தூரம் போன பிறகு கீழே பார்த்தாலும் கீழே நீள தெரியும் மேலே வான மாதிரி கீழே தெரியும் இல்லையா இப்போ ஃப்ளைட்டில் போகும் போது பார்க்கறணும் மேலே மேகங்கள்லாம் கூட எப்படி இருக்குதோ அதே கீழேயும் தெரியும் ஃப்ளைட்டில் போகும்போது ஜன்னரல் ஓரத்தில் உட்காந்துட்டு பாருங்கள் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே அதே மாதிரி தெரியும் வான மாதிரி தெரியும் இப்போ மேலையும் வாழும் கீழே வாழணும் நீங்கள் எவ்வளோ மேலே போனாலும் சரி விமானம் பரப்போது அதிகபட்சமாக ஒரு நாற்பது நாற்பத்தையாயிரம் அடி ஐம்பதினாயிரம் அடி உயரம் பிறகுறாங்க சில விமானங்கள் இன்னும் கொஞ்சம் கூட பிறக்கிறான் அவ்வளோதான் இது மிக சாதாரணமான ஒரு தூரம் அது காற்று மண்டலத்தை தாண்டி விமானங்கள்லாம் போக முடியாது ராக்கெட்டு போகிறோம் ஆனால் காற்று விமான காற்று மண்டலத்தை தாண்டி போகக்கூடிய ஆற்றலை அதில் ஏற்படுத்தி கொண்டு போகிறோம் சரி அது நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு நிறைய இப்படி இங்கே இந்த வானத்தில் நம்ம தெரியக்கூடிய இந்த வானத்தை பார்த்தால் நட்சத்திரங்கள் எல்லாம் அதிலே பதிக்கப்பட்டு போன்று தெரிகின்றது வானத்தில் சூரியன் இருப்பதை போன்று சந்திரன் இருப்பதை போன்று நட்சத்திரங்கள் எல்லாம் வானத்தில் அப்படி பதிக்கப்பட்டு போன்று தெரிகின்றது பார்க்கும்போது அந்த வானத்துக்கு ஒரு அலங்காரமான சூழ்நிலை நட்சத்திரங்கள் மூலமாக ஏற்படுத்துகிறது சந்திரனே இல்லாத நேர நேரத்தில் கொஞ்சம் இருளாக இருக்கக்கூடிய நேரத்தில் வானத்தை பார்த்தா நிறைய நட்சத்திரங்கள் இருந்தால் அந்த வானம் ரொம்ப அழகாக தெரியும் பார்க்கறது ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ வெறுமனே அது எந்த சந்திர நட்சத்திரங்களே இல்லாத நிலை இருந்தால் அதை பார்ப்பதற்கு அழகாக இருக்காது பகல் நேரத்தை பார்த்தா வேறு காட்சி மேகங்கள் தெரியும் அது கருப்பாக இருக்கும் வெள்ளையாக இருக்கும் பல கலரில் தெரியும் சூரியன் உதயமாகக்கூடிய நேரத்திலே மறையக்கூடிய நேரத்திலே அங்கே இருக்கக்கூடிய மேகங்களை பார்த்தால் பல்வேறு விதமான நிறங்கள் உடையதாக கண்ணை கவரக்கூடிய மனதை கவரக்கூடிய அமைப்பிலே அல்லாஹத்தால ஏற்படுத்தி தருகிறான் பார்க் என்ன அற்புதமான காட்சிகளை பார்க்கிற நம்ம இரவு நேரத்தில் பார்க்கும் போது வானம் தெரியவதாக இருந்தால் வானத்தை பார்ப்பது இந்த நட்சத்திரங்களின் மூலமாக அதனை நாம் கண்டுகொள்ளுகின்றோம் அவ்வளோ அழகா இருக்குது பார்க் அதை அல்லாஹத்தால் சொல்வா ஜையன்னாக அந்த வானத்தை நாம் அலங்காரப்படுத்தியுள்ளோம் லின் நாவீன் பார்ப்பவர்களுக்கு பார்ப்பவர்களுக்கு அப்படின்னு சொன்னால் சிந்திக்கக்கூடியவர்களுக்குன்னு அர்த்தம் சும்மா பார்த்துக்கிட்டே இருக்கிறன்னு அர்த்தம் இல்லை அந்த நட்சத்திரங்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் எவ்வளோ அழகான காட்சி நிச்சயமாக இதை படைத்தவன் ஒருத்தன் இருக்கத்தான் வேண்டும் என்று எண்ணம் கொள்ள வேண்டும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் லின் நாவரீன் லின் மோத்தபிரீன் லல் படிப்பினை பெறக்கூடியவர்களுக்கும் அந்த வானத்தை நாம் அலங்காரப்படுத்தியுள்ளோம் மூர்க்கின்ற அத்தியாயத்தில் சொல்லும் போது இந்த உலகத்தினுடைய முதல் வானத்தை விளக்குகளை கொண்டு நாம் அலங்காரம் செய்துள்ளோம் என்று சொல்லுகின்ற அதாவது நட்சத்திரங்களை கொண்டு வானத்தை சைத்தானை விட்டு நாம் பாதுகாத்து வைத்துள்ளோம் எப்படிப்பட்ட சைத்தான் தூச்சி எறியப்பட்ட விரட்டப்பட்ட சைத்தானை விட்டும் பாதுகாத்து வைத்துள்ளோம் என்றும் அல்லாஹலா சொல்லுகின்றார் இது முன்னால் சில ஆயத்துகள் வந்திருக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறோம் அதாவது சைத்தானுடைய ஆதிக்கம் இபிலேசுடைய ஆதிக்கம் வானம் அளவுக்கு இருந்தது ஏன்னா முதல்ல வானத்தில் தான் இருந்தாலே அதுமேல் இஸ்லாமர்கள் படைக்கப்பட்டது சொருக்கத்தில் வச்சு அந்த இடத்துல அதுக்கு பிறகு சொரு அந்த பகுதியிலேனால் உலகத்திற்கு அனுப்பப்பட்டு விட்டான் வந்த பின்னாலும் அல்லாஹத்தால வானத்துக்கு சென்று வருவதை தடை செய்யவில்லை உலகத்துக்கு அனுப்பப்பட்டு விட்டான் ஆனால் வாகனத்துக்கு சென்று வரக்கூடிய ஒரு ஆற்றலை அல்லஹத்தாலா அவனுக்கு தந்திருந்தான் ஏன் அவன் நெருப்பினால் படைக்கப்பட்ட காரணத்தினால் அப்படி மேல் நோக்கி செல்லக்கூடிய ஆற்றல் அவனுக்கு இருந்தது ஷைத்தானுக்கு இருந்தது இப்பவும் இருக்குது மேல் நோக்கி செல்லக்கூடிய ஆற்றல் மனிதனுக்கு அது கிடையாது அதனால் ஆத வயசுலாம் வந்தாங்க இங்கே தான் மூத்தான பிறகு அவங்களுடைய ரூஹ் மேலே போச்சு அது வேற விஷயம் ஆனால் ஷைத்தான் அப்படியே இல்லை அவன் இங்கே வந்த பிறகும் கூட அந்த வாம உலகத்திற்கு போய்விட்டு வரக்கூடிய சூழ்நிலையை அவன் ஏற்படுத்தி கொண்டிருந்தான் அல்லாஹல்லு தடை விதிக்கவில்லை போயிட்டு வந்துகிட்டு இருந்தான் நபிமார்கள் அனுப்பப்பட்ட நேரத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக ஆதம் அலி இஸ்லாத்துக்கு ஆரம்பத்தில் சில கட்டளைகள் அது சாதாரணமாக இருந்தன அதுக்கு பிறகு மக்கள் பெருக்கம் ஏற்பட்ட நேரத்தில் அவர்களுக்குரிய சட்ட திட்டங்களை அல்லாஹாலா வகையாக அருளினான் இன்னும் மக்கள் அதிகமான நேரத்தில் சில வேறு சில சட்டங்கள் இப்படியே சட்டங்களை ஒவ்வொரு நபிமாருடைய காலத்திலும் சட்டங்களை அதிகப்படுத்தி கொண்டே இருந்தான் அது ஜிப்லி அலி இஸ்லாத்துடைய அதை வைத்திருந்தான் அவர்கள் கொண்டு வந்து தருவார்கள் அதே மாதிரி அல்லாஹால சில கட்டளைகளை பிறப்பிப்பான் மலக்குகளுக்கு அது அரிசில் அரிசுக்கு மேல் அல்லாகத்தெல்லாம் எங்கே இருக்கின்றாலும் அங்குறது கட்டளைகளை பிறப்பிப்பாள் அந்த கட்டளைகளை பிறப்பிக்கக்கூடிய நேரத்தில் முதலாவதாக அந்த கட்டளைகளை கேட்கக்கூடியவர்கள் முதலாவதாக அந்த கட்டளைகள் சொல்லப்படக்கூடியவர்கள் அரிசை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய மலக்குகள் ஒரு கட்டளை அதாவது இந்த நேரத்தில் இந்த இடத்துல இன்னது ஏற்பட வேண்டும் இந்த பிரபஞ்சத்திலே என்று அல்லாஹாலா ஒரு கட்டளை பிறப்பித்தார் உதாரணமாக பூமியிலே என்று வைத்துக் கொள்வோம் பூமியிலே இன்ன இடத்திலே இன்னும் பிரச்சனை ஏற்பட வேண்டும் என்ன நல்லதோ கெட்டதோ ஏதோ ஏற்பட வேண்டும் என்று அல்லாஹத்தாலா தீர்ப்பளித்தால் ஒவ்வொரு வினாடியும் இங்கே என்ன நடைபெறுகின்றதோ அதை அல்லாஹத்தால தீர்ப்பளித்துக் கொண்டே இருக்கின்றான் அப்படித்தான் அல்லாஹுடைய அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் முன்னால் நேரம் சொல்லியிருக்கிறேன் ஒவ்வொரு வினாடியும் என்ன நடைபெற வேண்டும் என்பதை அல்லாஹுதான் தீர்மானிக்கின்றான் டோட்டலாக ஒட்டுமொத்தமாக போட்டுட்டு அது கிட்ட அதிலிருந்து பார்த்து எடுத்து நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றது கிடையாது அப்படி சொல்லப்பட்டாலும் கூட இந்த பராத்திர சம்பவங்கள் சொல்லப்படும் அப்படி சொல்லப்பட்டாலும் கூட லிஸ்ட் கொடுக்கப்பட்ட அந்த விஷயத்தை செயல்படுத்தும்போது அல்லாஹால்தான் உத்தரவு போடுறோம் எந்த அளவுக்கு என்று சொன்னால் நம்ம இங்கிருந்து நான் இங்கிருந்து அந்த கதவு வரைக்கும் நடந்து போகணும் அப்படின்னு சொன்னால் நடந்து போகக்கூடிய ஒவ்வொரு காலடி எடுத்து வைக்கக்கூடிய நேரத்திலும் அல்லாஹத்தாலாவுடைய உத்தரவு இருந்தால் தான் எடுத்து வைக்க முடியும் அதேபோல் நான் பேசுகிறேன் ஒவ்வொரு எழுத்தும் பேசுகின்றதில் பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான எழுத்துக்கள் வரும் ஒரு எழுத்துக்கு பின்னால் இன்னொரு எழுத்து இவருடைய நாவிலிருந்து வெளிவர வேண்டும் என்பதை அல்லாஹால்தான் தீர்மானிக்கின்றார் அவருடைய கட்டளைப்படிக்கத்தான் என்னுடைய வாயிலிருந்து என்னுடைய நாவிலிருந்து அந்த பேச்சுக்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன கற்றளை நிறுத்தப்பட்டுவிட்டால் பேச்சு நிறுத்தப்பட்டுவிடும் அதுபோன்று அல்லாஹ் தலைவர் தீர்ப்பளிக்கின்றான் அதை அரிசை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய வழக்குகள் கேட்கின்றார்கள் கேட்டுவிட்டு அல்லாவை தசுபீக செய்கின்றார்கள் சுபஹானல்லா அலமது இல்லா சுப்போகம் புத்தூசன் ரம்புனா ரொம்ப என்றெல்லாம் தசுபீஸ் செய்கின்றார் ஒரு நீண்ட நெடிய சத்தம் கேட்கின்றது அருகிலே இருக்கக்கூடிய வானவர்கள் பக்கத்திலே அரிசா பொருசாக அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வானவர்கள் அந்த சத்தத்தை கேட்டு அவர்களும் தஸ்வீ சொல்லுகின்றார்கள் அந்த சத்தத்தை கேட்டவுடனே அந்த மலக் மற்ற மலக்குகள் புரிந்து கொள்ளுகின்றார்கள் அல்லாவின் குலத்திலிருந்து ஏதோ ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டு இருக்கின்றது என்பதாக இந்த ரெண்டாவது நிலையில் உள்ள மலக்கள் முந்தின அந்த அரசை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய மலக்கள் இடத்தில் கேட்குறாங்க அல்லாஹ் இன்னைக்கு என்ன சொன்னான் அப்படின்னு சொல்லி என்னென்ன கட்டளைகளை சொன்னான் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து மூணாவது கட்டத்தில் இருக்கக்கூடிய மலக்குகள் அதை கேட்குறாங்க அந்த சத்தத்தை அவங்க அவங்கள்ட்ட கேட்குறாங்க என்ன சொன்னான் நல்லா இன்னும் கட்டளை பிறப்பித்தான் அதற்கு பிறகு நாலாவது ஆறாவது இப்படியே நிறைய தொடர்ந்து முதல் வானம் வரைக்கும் உள்ள வழக்குகள் பிறகு பூமியிலே உள்ள வழக்குகள் அவர்களுக்கு தொடர்ந்து ஒருவருக்கு ஒரு ஒரு கூட்டத்துக்கு பின் இன்னொரு இன்னொரு கூட்டம் இன்னொரு கூட்டம் இன்னொரு கூட்டம் இப்படியே கேட்டு கேட்டு கேட்டு அந்த செய்தி உலகத்திற்கு கொண்டு வரப்படுகின்றது ஆனால் எவ்வளோ நேரம் கேட்டு கேட்டு அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் ஒரு வினாடிக்குள்ளே எல்லாமே நடந்து விடுகின்றது என்ன சொன்னான் நல்லா நம்முடைய ரம்பு என்ன சொன்னான் என்று இவர்கள் அவர்களிடத்திலே கேட்கக்கூடிய நேரத்தில் சைத்தானுடைய குழு மேலே போகுது என்ன சொன்னான் அப்படிங்கிறத இந்த சைத்தானுக்கு போட்டு கேட்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்றது ஆனால் எப்படி கேட்குறான்னு சொன்னால் கேட்குறத டைரக்டாக நின்று கேட்க முடியாது சூரத்துள் ஜின் என்ற அத்தியாயத்தில் சொல்லுகின்ற நீ இந்த ஆயத்தில் முன்னால் வருகின்றது ஆமாம் அதாவது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயத்தில் சூரத்துள் ஜின்னில் வருது உட்காரக்கூடியவர்கள் உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடத்திலிருந்து நாங்கள் கேட்டோம் அண்ணா குன்னா நக்கொழுது நாங்கள் உட்கார்ந்தோம் நாங்கள் கேட்டோம் உட்கார்ந்து கேட்டோம் மகாயுதல் இஸ் கேட்கறதுக்காகவே உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடத்துல அப்படின்னு சொன்னால் ஒளிஞ்சிருந்து கேட்டோம் அப்படின்னு அர்த்தம் ஒளிஞ்சிருந்து கேட்டோம் நேரடியாக நாங்கள் கேட்கல என்று அந்த ஜின்கள் சொல்லுகின்றன என்று அல்லாஹலாக குறிப்பிடுகின்றன ஷைத்தான் என்பதும் ஜின் என்பது நண்டு ஒன்று தான் ஜின் இனத்தைச் சேர்ந்தது தான் ஷைத்தான் என்பது அதே இனத்தில் உள்ளதும் நெருப்பினால் படைக்கப்பட்டவை தெரியும் இப்போ அந்த கேட்ட செய்தி ஒளிஞ்சிருந்து கேட்குறாங்க பாருங்கள் அந்த கேட்ட செய்தியை எடுத்து வரக்கூடிய சூழ்நிலை அவன் அதை எடுத்துக்கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு சொன்னா மலக்குகள் நேரத்தில் பார்த்திங்க இந்த மாதிரி சைத்தானுடைய கூட்டம் சைத்தான்களில் சிலர் அதை ஒட்டு போகின்றார்கள் அப்படின்னு சொல்லி உடனே அவர்கள் நெருப்பு பந்தங்களை அவர்கள் மீது வீசுகிறார்கள் அதை நட்சத்திரம் என்பதாகவும் சொல்லப்படும் நட்சத்திரங்களை எடுத்து எரிகின்றார்கள் என்பதாக நட்சத்திரங்களை எரிகிறதாக இல்லை விடால வருது முபீன் எரியக்கூடிய அந்த எரி கொல்லிகள் ஜுவாலைகள் அதைத்தான் எரிகின்றார்கள் அது இன்னொரு கருத்தில் அறிவிப்பின்படி ஷைத்தான்களை எறிவதற்காகவே அல்லாஹால அதை படைத்து வைத்திருக்கின்றான் அந்த நெருப்பு பந்தத்தை அந்த நெருப்பு பந்தத்தை எடுத்து மீது வீசுகின்றார்கள் அவன் நெருப்பு பிடித்தவனாக கதறிக்கொண்டு கீழே வந்து விழுந்து விடுகின்றான் பூமியில் சாகிறது கிடையாது எருப்பு பந்தம் அவன் மீது பட்டு விடுகின்றது கரிக்கின்றது அவனுடைய மேலியிலே இருக்கக்கூடிய சில பகுதிகளை கறித்து விடுகின்றது அவன் சாவது கிடையாது திரும்ப கீழே வந்து விடுகின்றான் வந்த பின்னாலே குறிகார்கள் இடத்துல சென்று ரசூல்லாம் தெளிவாக சொல்லுகின்றார் குறிகாரர்களிடத்தில் அவருடைய மனதிலே இவன் என்ன கேட்டானோ ஒன் ஒரு விஷயத்தை கேட்டிருந்தால் அத்தோடு இன்னொரு ஒன்பது விஷயங்களை பொய்யான விஷயங்களை சேர்த்து பத்து விஷயங்களை அந்த காகின் அது குறி சொல்லக்கூடியவனுடைய உள்ளத்திலே போடுகின்றான் குறி சொல்லக்கூடியவன் குறி கேட்கக்கூடியவர்களே அந்த பத்து விஷயங்களுக்கு உனக்கு இது நடக்கும் அது நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் பத்தில் ஒன்று உண்மை பத்தில் ஒன்று உண்மை பத்து பேர் குறிப்பிட்டு போயிருந்தாங்கன்னா அவங்களை யாராவது ஒருத்தருக்கு பழிச்சு போயிடும் அது ஏன்னா அங்கே தீர்ப்பளிக்கப்பட்ட விஷயம் அது அது அந்த பத்தில் ஒன்று உண்மையாக இருக்கின்ற காரணத்தினால் ஒருவர் உண்மைப்படுத்தப்பட்டு ஒருவருடைய ஒருவருடைய விஷயத்தில் அது நடந்து விட்ட காரணத்தினால் நான் போய் கேட்டேங்க கரெக்டாக அந்த ஆள் சொல்லிவிட்டாருங்க அவர்க குறி கேட்ட மாதிரி அதே மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு அவன் சொன்ன ஒன்று அந்த குறிகாரனை பார்த்து ஒரு நூறு பேர் ஆயிரம் பேர் போயிட்டுருப்பாங்க எல்லாமே பொய்யாக இருக்கும் அப்புறம் பின்னால் அப்போ ஆயிரம் பேர் போய் குறி கேட்குறாங்க சொன்ன விஷயம் ஒன்று தான் ஒருத்தனுக்குதான் பலிக்கும் தொண்ணூத்திம்பது பேருக்கும் பலிக்காது பத்தாயிரம் பேர் கேட்டாலும் பத்தாயிரம் பேருக்கும் பலிக்காது ஒருத்தனுக்கு மட்டும்தான் பலிக்கும் இதே ரசூல்லாய் சல்லா அலி சொல்ல சொல்லுகின்றார்கள் சரிப்படி ஒரு வானுலகத்திற்கு போய்விட்டு வரக்கூடிய ஒரு ஆற்றலை அந்த ஷைத்தானுக்கு அல்லாஹல்ல தந்திருந்தான் ரசூல்லாய் சல்லா அலி சொல்லம் அவர்கள் இதுல ரெண்டு மூணு கருத்து இருக்குது இன்னொரு கருத்து ஒய்ஸா அலிசல்லாம் அவர்கள் நபியாக அனுப்பப்படக்கூடிய காலம் வரைக்கும் ஏழாவது வாகனம் வரைக்கும் அதுக்கு மேல போக முடியாது ஏழாவது வானம் வரைக்கும் போகக்கூடிய ஆற்றலை சைதானுக்கு அல்லாஹல்ல அதை மறுக்கல ஈசா அலே இஸ்லாம் அவர்கள் பிறந்தவுடனே அவர்கள் ஈசா அலே அவர்கள் இருப்பது இப்பொழுது உயிரோடு இருக்கின்றார்கள் இல்லையா வாகனத்தில் இருக்கிறார்கள் அப்படித்தான் நாம் நீமான் கொள்ள வேண்டும் எங்க இருக்கிறாங்க நாலாவது வாகனத்தில் இருக்கிறார்கள் மலக்குகளோடு மலக்காக ஒரு மலக்காக இருக்கின்றனர் மலக்கினுடைய தன்மை அவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்டு மலக்காகவே அவர் இருக்கின்றார் மனித வடிவத்திலே மலக்காக இருக்கின்றார் மலக்குகளுக்கு என்ன தன்மைகள் அவங்க சாப்பிட மாட்டாங்க குடிக்க மாட்டாங்க தூங்க மாட்டாங்க இச்சை கிடையாது எதுவுமே கிடையாது அதே சிபாத்துகள் ஈசா அலி இஸ்லாமர்களுக்கு கொடுக்கப்பட்டு அவர்கள் உயர்த்தப்பட்டு விட்டார்கள் அங்கு நாலாவது வானத்தில் இருக்கிறாங்க ஈசா அலே இஸ்லாமர் சரி சல்லா அலுவலாம் அவர்கள் ரெண்டாவது வாகனத்தில் பார்த்ததாக சொல்றாங்க நகராஜ்ல நாலாவது வானத்திலேருந்து கீழே வந்திருக்கலாம் ரசூல்லா இஸ்லா இல்லாம் போகும்போது வரவேற்பதற்காக அந்த இடத்துக்கு வந்திருக்கலாம் அப்படிங்கிற அர்த்தம் அது ஏன்னா திருப்பி நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது நீங்கள் அப்படி மேராஜில் அப்படி சொன்னீங்களே இப்போ நாலாவது வானம்னு சொல்கிறீங்களே அப்படின்ட்டு சரி இப்போ ஈசா அலி அவர்கள் உலகத்திற்கு அனுப்பப்பட்ட பின்னால் ஷைத்தானுடைய அந்த ஏற்றம் வானுலகத்திற்கு ஏறி செல்லக்கூடிய அந்த தன்மையும் அல்லாஹத்தில் குறைச்சிட்டான் மூணாவது வானத்தோடு சரி மூணாவது வாகனத்துக்கு பிறகு வரக்கூடாது என்ற நீதி அல்லாஹாலா ஏற்படுத்திட்டா அதுக்கு மேலே போக முடியாது எல்லா கட்டளை இட்டானா அது முடிஞ்சு வச்சு சரி ரசூலாய் சல்லா அலி சொல்லம் அவர்கள் வந்த பின்னால முதல் வாகனத்துக்கு கூட போக முடியாது என்ற தடை உத்தரவை அல்லாஹாலா ஷைதான்களுக்கு விதித்து விட்டான் முதல் வாகனத்துக்கு கூட போக முடியாது வாகனம் வரைக்கும் போகலாம் பின்னர் திருப்பி அனுப்பப்பட்டு விடுவார்கள் வானம் வரைக்கும் போகக்கூடிய நேரத்தில் ஏதாவது இந்த செய்திகள் மலர்க்கக்கூடிய செய்திகளை கேட்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் ஒளிந்திருந்து மறைந்திருந்து கேட்பார்கள் அப்பொழுது அவர்களுக்கு அந்த ஜுவாலை வீசப்படும் அதான் இப்போ நம்ம பார்க்குறோம் நிறையா எரி கொல்லி அப்படின்னு நட்சத்திரம் எரிஞ்சி விழுகுது அப்படின்லாம் சொல்லுவோம் அது சைத்தான்கள் எரியப்படக்கூடிய காட்சி இதை யபின் அப்பாஸ் அலி அல்லாஹலானவர்கள் சொல்லுகின்றார்கள் வரக்கூடிய ஆயத்துக்கெல்லாம் சேர்த்து தான் இந்த விளக்கம் வருதுலா அலி வல்லம் அவர்கள் ஒரு நாள் தங்களுடைய சகாபாக்கள் சிலருடன் ஒக்கால் என்ற சந்தைக்கு சந்தை இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று கொண்டிருந்தார்கள் ஒரு சகாபாத்துடைய ஒரு சின்ன கூட்டம் பல பேர் இருந்தாங்க அதில் அப்போ இதே மாதிரி நடந்தது இருக்கும் போது நடந்த விஷயம் அந்த மேலே செல்லுகின்றார்கள் செல்லும் போது அவர்களுக்கு அருளப்பட்ட ஆரம்ப கட்டம் மேலே செல்லக்கூடிய நேரத்தில் இப்ப முதல்ல அதுக்கு முதல்ல வானத்துக்கு சென்று மூணாவது வானம் வரைக்கும் போயிட்டு இருந்தாங்க இல்லையா இப்போ முதல் வாரத்துக்கும் கூட போக முடியல தடை ஏற்பட்ட ஏற்படுத்தப்பட்டுவிட்டது மலக்கள் தடுத்தார்கள் அவங்களால போக முடியல அதுக்கு மேலே முதல் வாரத்துக்கும் கூட போக முடியல எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தார்கள் செய்தார்கள் முடியல உடனே அங்கேருந்து திரும்பி வந்துட்டாங்க வந்து தன்னுடைய தலை தங்களுடைய தலைவர்கிட்ட சொல்கிறாங்க இபிலீஸ்கிட்ட அவன்தான் தலைவர் அசாசீல் அப்படின்னு பேருள்ள அந்த தலைவன் பா ரசுல்லா ஆதம் அலிஸ்லாத் அவர்களுக்கு சஜிதா செய்ய அவன் அவனுடைய சந்ததிகள் சைத்தான்கள் எவ்வளோ இருக்கிறாங்கன்னு கேட்டால் மனித இனம் எவ்வளோ இருக்கின்றதோ அதை போன்று நூறு மடங்கு அதிகம் என்ன சொல்லப்போனால் ஆயிரம் மடங்கு அதிகம் என்பதாக சொல்லப்படும் அவ்வளோ சைத்தான்கள் இருக்கிறாங்க மனித இனம் இப்போ அறநூறு கோடி எழுநூறு கோடினு சொல்கிறோம் அது மாதிரி பல கோ அது மாதிரி பத்து கோ பத்து மடங்கு இருபது மடங்கு நூறு மடங்கு அதிகமாக இருக்கின்றார்கள் சைத்தான்கள் சரி அது எல்லாத்துக்கும் தலைவன வந்தான் எப்படி மக்களுக்கு மனிதர்களுக்கு குழந்தைகள் பிறக்கின்றனவோ அதே மாதிரி சைத்தான்களுக்கும் குழந்தைகள் சைத்தான்களுக்கு குழந்தைகள் பிறகு இன்னும் அது போக ரசூல்லா சுவாசன் சொன்ன ஒரு விஷயம் ஒவ்வொரு மனிதன் பிறக்கும் பொழுதும் அந்த குழந்தையுடன் வெளியே வந்து குழந்தை வெளியே வந்தவுடனே ஒரு மலக்கும் ஒரு சைத்தானும் அந்த குழந்தையுடைய விஷயத்திலே சாட்டப்படுகிறார்கள் அப்படின்னு சொன்னாங்களே இல்லையா அதே பல தர சொல்லியிருக்கோம் ஒரு மழக்கம் ஒரு சைத்தான் நம்ம கூட இருக்கக்கூடிய செய்தான் நம்ம கூட இருக்கக்கூடிய மலக்கள் அது தனி குரூப் நிறைய இருக்கிறாங்க அது எல்லாமே ஸ்பெஷலாக ஒவ்வொரு குழந்தைக்கும் அவன் மரண நேரம் வரைக்கும் ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒரு மலக்கும் ஒரு சைத்தான் கூட இருக்கிறான் அந்த மலக்கு நல்லதை இந்த மனிதனுக்கு உணர்வூட்டுவார் இந்த சைத்தான் தீயதை மனதிலே போட்டுக்கொண்டே இருப்பார் ரெண்டு பேர் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க பக்கம் அந்த கட்சி இருந்தாலும் அப்படின்னு கடைசியாக இவன் மௌத்தாக கூட இவன் மரணம் அடைந்த பின்னால் அந்த குழந்தையாக இருக்கும் போது வந்தாங்களே ரெண்டு பேர் அந்த மலக்கும் சைத்தானு அந்த மலக்கு மலக்கோடு போய் சேர்ந்து விடுவார் வானு ஷைத்தான் இங்கேயே இருந்துருவான் அவன் போக முடியாது அந்த கூட இருந்தால் பாருங்க அந்த ஷை தான் என் வயசில் நான் சின்ன பிள்ளைலேருந்து பிறந்ததுலேருந்து இறக்கும் வரைக்கும் என்னென்ன செய்திருக்கிறேன்னா அது கூறாமல் தெரியும் நான் எங்கேயாவது பணம் காசு வச்சுட்டு அதுவும் தெரியும் அவனுக்கு சொல்லாமல் போயிட்டேன் காசு கீசு வச்சுட்டு ஒரு புதையில வச்சுட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோங்க அது அவனுக்கு அதுக்கு தெரியும் அதுதான் யாராவது ஒரு தீய மனிதரின் மீது காஃபிரின் மீது அல்லது கெட்ட மனிதரின் மீது இந்த ஷை தாவக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் என்னிடத்துலேருந்து அந்த சைத்தான் அவன்ட்டு போயிடுவோம் நான் பேசுகிற மாதிரியே பேசுவான் இருந்தால் அஜித்து பேசுகிற மாதிரியே பேசுகிறாங்க இருந்தாலும் சை தான் முடிச்சிக்கிச்சு நான் அஜித்து பேசுகிற மாதிரியே பேசுவேன் அமெரிக்காவில் ஒருக்கா ஒரோளுடைய சைத்தான் இங்கே வந்துட்டேன் இங்கிலீஷில் தான் பேசுவார் எனக்கு இவனுக்கு இங்கிலீஷே தெரியாது இங்கிலீஷ் பேசுகிறாங்க இருந்தாலும் அப்படின்னு சொன்னேன் அமெரிக்காவில் உள்ள சைத்தா இங்கே வந்துட்டான் அதனால இங்கிலீஷே பேசுகிறேன் இவனுக்கு தமிழே தெரியாது எனக்கு சை தான் அந்த சைத்தான் வந்து சொல்லுவாங்க நான் எங்கெங்கே புதைகள் வச்சுருக்கிறேன் என்னென்ன செஞ்சேன் எப்படி இருந்துச்சு கரெக்டாக சொல்கிறாங்க இந்த ஆள் மேலே அப்துல் கார் ஜெயலலிதா வந்துட்டார் அப்படிங்கிறார் அவர் தான் கரெக்டாக சரி இது அப்படின்னாலும் வேறு விஷயங்கள் இப்போ சைத்தான் மேலே போனால் போனாங்க அவங்க கூட்டங்கள்லாம் நிறையா போச்சு ஒரு சைத்தானும் இல்லை பல சைதான் ஆயிரக்கணக்கான சைத்தான்கள் வானுலகத்திற்கு செல்லுவார்கள் எல்லாமே திருப்பி அனுப்பப்பட்டு விட்டார்கள் வந்து தங்களோட தலைவர்கிட்ட வந்து பாஸ் இந்த மாதிரி போனோம் வழியே இல்லை எல்லாம் விரட்டி விட்றாங்க என்ன ஆச்சு என்னன்னு தெரியல ஓ என்னமோ ஒரு விஷயம் உலகத்தில் நடந்திருக்குது சரி எல்லாம் எல்லா உலகத்தில் எல்லா பக்கமும் எல்லோரும் போங்க போய் பார்த்துட்டு வாங்க என்னென்ன நடக்குது எங்கே ஏதாவது புதுசாக நடந்திருக்கா விஷயம் உருவாகிருக்கான்னு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் தலைவர் வந்து எல்லாத்தையும் தன்னுடைய சகாக்களை எல்லாம் அனுப்பணும் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வர்றாங்க அந்த நேரத்தில் ரசூல்லாய் சல்லா அலி சொல்லம் அவர்கள் தங்களுடைய சில சகாபாக்கள் உக்காள் என்று அந்த சந்தைக்கு போனாங்க அந்த இடத்துக்கு போய் அங்கே சகாபாக்கடன் சேர்ந்து தொழுதாங்க தொழுதாங்க அப்படின்னு சொன்னால் தொழுகை கடமையாக்கப்படவில்லை அந்த நேரத்தில் இருந்தாலும் தொழுது கொண்டு இருந்தார்கள் அது எப்படி என்ன முறை அப்படிங்கிறது தான் இல்லை இப்போ நாலு ரக்காத்து மூணு ரக்காத்து அப்படிங்கிறது தான் ஏதோ ரெண்டு ரக்கா தொழுது ரெண்டு ரெண்டு அக்கா என்ன ஓதனும் என்ன செய்யணும் அப்படிங்கிறதோ அல்லாஹாலா அவர்களுக்கு ஸ்பெஷலாக சொல்லிக் கொடுத்துருப்போம் அதை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஹதீஜானாகி முதல் முதலாக இஸ்லாத்தில் ஏற் ஏற்றுக்கொண்டாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவுடனே ஹதீஜா இருந்து அல்லாஹால அவர்களும் ரசூல்லா இஸ்லாஸ்லாம் வீட்டில் தொழுதுருக்கிறாங்க ஹதிஸில் வருது அப்படின்னா எப்படி தொழுதாங்க லோஹர் அசிர் மகளிர் பிஷா அப்படி தொழுதாங்களா அப்படிலாம் இல்லை எந்தெந்த நேரத்தில் தொட வேண்டும் என்று அல்லாஹாலா கட்டளை இட்டானோ சொல்லியிருந்தாலும் ஒரு உணர்வை ஏற்படுத்தினா அந்த நேரத்திலாம் தொழுதாங்க ரசூல்லா தொழுத பார்த்து பின்னால் நின்று ஃபதீஜா நாயகியும் தொழுதாங்க அப்படின்னு வருது ஹதீஜா நாயகியும் ரசூல்லா ச ஆரம்பத்தில் தொழுதுகிட்ருந்தாங்க அபு தாலிபு வந்தார் ரெண்டு பேரும் தொழுகிறத பார்த்தா சஜிதாவில் இருக்கிறாங்க ரெண்டு பேரும் ரசுல்லாவும் ஃபதீஜாவும் சஜிதாவில் இருக்கிறாங்க அபு தாலிப் வந்தார் அபு தாலிப் கடைசி வரைக்கும் இது ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனாலும் ரசூல்லா இவல்லா அலுவலி இஸ்லாமின் மீது ரொம்ப அலாதியான பிரியம் இருந்தது என்ன நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க செஞ்சு செஞ்சு தொழுது முடித்த பிறகு என்ன செஞ்சீங்கன்னு கேட்டாங்க நாங்கள் தொழுதுகிட்ருந்தோம் இந்த மார்க்கத் இஸ்லாத்தில் இப்படி தொழுகை என்பது இப்படி சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ அபு சொன்னாராம் இந்த மாதிரி தலை கீழையும் என்னுடைய பின்பகுதி மேலையும் இருக்கக்கூடிய இந்த தொழுகை எனக்கு தேவையில்லை அப்படின்னா அவர் இஸ்லாமியாக ஆகலை அதாவது தன்னுடைய பட்டக்ஸ் மேலே இருக்குது பின்பகுதி மேலே இருக்குது தலை கீழே இருக்குது மனித மனுஷன் அப்படின்னு சொன்னால் படெக்ஸ் கீழே இருக்கிற தலை மேலே இருக்குன்னா நீ தலையை கீழே வைக்கிற படெக்ஸு மேலே போய்கிட்டு இருக்கிற இது ஒரு மார்க்கமா இது தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டு சரி இவங்க தொழுதாங்கிற சூழ்நாய் செலவாசன் அப்படிங்கிறது ஒரு விளக்கம் சொல்றதாண்டி இது குறிப்பிட்ரும் வந்து சஹாபாக்களும் தொழுது கொண்டு இருந்தார்கள் தொழுது பொழுது இந்த ஜன்கள் சைத்தா அனுப்பினானே அந்த கூட்டத்தில் ஒரு கூட்டம் இங்கே வந்திருக்குது வந்து பார்த்தா ஒரு பேரிச்சன் தோட்டத்தில் தொழுதுட்டுருக்குறாங்க ஆகா இது தான் இவர் முகம்மது சல்லா அலி சொல்லம் இவரு தான் நபீன் சொல்லிட்டு இருக்கிறார் இவர் தான் இவர் இந்த இவர் காரணத்தினால் இவர் செய்யக்கூடிய இந்த செயல்களின் காரணத்தினால்தான் நமக்கு ஏதாவது தலை ஏற்பட்டு இருக்கும் என்பதாக நினைக்கின்றேன் என்பதாக சொல்லி அந்த ரசூல்லாய் சலா சொன்னால் என்ன தொழுதா என்ன ஓதி கொண்டு இருந்தாங்களோ குரான் ஓடிட்டுருக்கிறாங்க தொழுதாங்க அதை இருந்தாங்க அந்த ஜின்கள் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு கேட்குறதுக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஓசை ஒரு வாசகம் இதை கேட்டதே இல்லை ஜின்கள் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு கேட்டுக்கிட்டே இருந்தா அந்த ஜின்கள் தங்களுடைய தலைவர்கிட்ட போய் சொல்லிச்சுது எப்படி சொல்ல தன்னுடைய கூட்டக்காரத்தில் சொன்னது அல்லாஹால ஒரு சூறாவையும் அல்லாஹாலா இறக்கிடுச்சு சூறத்தில் ஜின் காலு இன்னா சமயம் ஓ இலை கொல் ஊகை இளைய அன்னகுஸ்தமான நோமின் ஜின்னிலிருந்து ஒரு கூட்டம் நீங்கள் தொழுதது அந்த வாசகத்தை கேட்டது காலோ இன்னா சமி அந்த தங்களுடைய கூட்டத்தாரிடத்தில் சென்று அந்த ஜின்கள் சொல்லிட்டு இப்படி சொல்லிட்டு இன்னா சமய குரு ஆன ஆச்சரியமான ஒரு குரானை நாங்கள் கேட்டோம் ஆச்சரியமான ஓதுதலை கேட்டோம் குரான்ங்கிற பேர் அந்த நேரத்தில் ஆச்சரியமான ஒரு ஓதுதலை நாங்கள் கேட்டோம் எஹ்தீ ருஷ் அது நேர் வழியின் பக்கம் வழிகாட்டுகின்றது என்று சொல்லி அந்த சூரா பூராவுமே அந்த ஜின்கள் என்ன அந்த கூட்டத்தளத்தில் என்ன சொன்னோம் அப்படிங்கிறத சொல்லு சொல்லிட்டு அந்த கேட்ட கூட்டத்தில் கூட்டம் நாங்களும் ஈமான் கொண்டு விட்டோம் அப்படின்னு சொல்லுது அந்த நபியை கொண்டு நாங்களும் ஈமான் கொண்டு விட்டோம் அப்படின்னு சொல்லுது அப்போ அந்த சைதான் சொன்னால் அவர் அவர்னால தான் உங்களுக்கு தடை ஏற்பட்டுருக்குது அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைதான் தன்னுடைய சகாக்களிடத்தில் சொன்னான் என்பதாக குறிப்பிடப்படுகின்றது அது ஒரு ஃபஜுருடைய நேரம் என்பதாகவும் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஃபஜுருடைய நேரத்தில் அங்கே தொழவைத்துக் கொண்டிருந்தார்கள் அதை கேட்ட ஜின்கள் தங்களுடைய தலைவரிடத்தில் போய் சொன்னது சொன்னது மட்டுமல்லாமல் நாங்களும் ஈமான் கொண்டு விட்டோம் என்பதாகவும் சொன்னது என்பதாக குறிப்பிடுகின்றான் சரி இது நபித்துவம் கொடுக்கப்பட்ட பின்னால் முற்றிலுமாக அந்த ஜின்கள் சைத்தான்கள் வானுலகத்திற்கு செல்வது தடை செய்யப்பட்டு விட்டது அதை அல்லாஹால அந்த வானத்தை நாம் பாதுகாத்தோம் மீன்குல்லி சைத்தானில் ரஜீன் தூக்கி எரியப்பட்டால் அது விரட்டப்பட்ட சைத்தானுடைய சைத்தானை விட்டும் நாம் அதை பாதுகாத்தோம் என்றும் அல்லாஹாலா சொல்லுகின்றான் என்பதாக குறிப்பிடப்படுகின்றோம் இல்லா மணி தராய் ஷிஹாபு முபீன் ஒ கேட்கின்றாரோ அவரை தவிர ஒட்டு கேட்கின்ற முதல்ல சொல்லுமா இல்லையா சில அதாவது நேரடியாக அந்த மலக்கள் சொல்வது கேட்க முடியாது ஒளிஞ்சிருந்து மறைஞ்சிருந்து எங்க ஒளியறாங்க எங்க மறையிறாங்க அப்படிங்கிறது ஒரு விளக்கம் தப்சீல்களை கொள்ளப்படுகின்றது மலை அடிவாரங்களிலே மலையினுடைய பின்பக்கத்திலே அல்லது மரங்கள் பெரிய பெரிய அடர்ந்த காடுகளில் உள்ள மரங்களுக்கு பின்னாலே ஒளிந்து கொண்டு அந்த மலக்குகள் கொண்டு வரக்கூடிய அந்த செய்தியை அவர்கள் சொல்லக்கூடிய பேச்சுக்களை அவர்கள் கேட்கின்றார்கள் அது அல்லாமல் கேட்க முடியாது நேரடியாக போய் அவங்க கேட்க முடியாது இல்லா மணி தரப்ப சம்ம ஒட்டு கேட்கக்கூடியவர்களை தவிர அப்படி ஒட்டு கேட்கக்கூடியவர்களும் கூட கேட்ட பின்னால் ஒட்டு கேட்ட பின்னால் அந்த செய்தியை எடுத்துக்கொண்டு அவர்கள் உலகத்திற்கு வரக்கூடிய நேரத்தில் பூமிக்கு திரும்பக்கூடிய நேரத்தில் பாத் பாஹு ஷிஹாபு முபீன் அந்த ஜின்னை அந்த சைத்தானை ஒரு எொல்லி அதாவது பந்தம் நெருப்பு பந்தம் மிக பிரகாசமான நெருப்பு பந்தம் அந்த ஜின்னை அந்த சைத்தானை தொடர்ந்து வரும் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றது அது எறியப்படுகின்றது ரசூல்லாய் சல்லா அலுவல்லம் அவர்கள் ஒரு நாள் சஹாபாக்கள் சூழ உட்கார்ந்திருந்தார்கள் இரவு நேரத்திலே அபு உமாமா ரலி அல்லா தாலான்னு அவர்கள் சொல்லுகின்றார்கள் நாங்கள் உட்கார்ந்திருந்தோம் ரசூல்லாய் சல்லா அலுவல்லம் அவர்களை சுற்றிலும் அப்பொழுது வானத்திலே ஒரு நெருப்பு அப்படி பறந்து வந்தது ரசூல்லாய் சல்லா அலையம் எங்களிடத்திலே கேட்டார்கள் அறியாமை காலத்திலே அதாவது இஸ்லாம் வருவதற்கு முன்னதாக இப்படி நெருப்பு விழுந்தால் நெருப்பு பந்தம் வானிலிருந்து கீழே விழுந்தால் நீங்கள் அதை பற்றி என்ன சொல்லுவீர்கள் என்பதாக கேட்டார்கள் சஹாபாக்கள் சொன்னார்கள் இன்றைய தினத்திலே இன்றைய இரவிலே யாராவது ஒரு பெரிய மனிதர் சிறந்த மனிதர் ஒரு தலைவர் பிறந்திருக்கின்றார் அல்லது இறந்திருக்கின்றார் பிறந்த காரணத்தினால் இந்த நெருப்பு பந்து விழுகின்றது அல்லது இறந்த காரணத்தினால் இந்த நெருப்பு பந்து தீப்பந்து விழுகின்றது என்பதாக நாங்கள் சொல்லுவோம் என்று சாஹாபாக்கள் பதிலளித்தார்கள் ரசூல்லாய் சல்லா அலிசல்ல சொன்னார்கள் இல்லை யாருடைய பிறப்புக்காக வேண்டியும் இந்த நெருப்பு பந்து விழுவது கிடையாது மாறாக இந்த மாதிரி சைத்தான் ஒட்டு கேட்டு செய்திகளை மதக்குகளிடத்திலிருந்து கிரகிப்பதற்காக வேண்டி செல்லக்கூடிய நேரத்தில் ஒட்டு கேட்கின்றான் அவனை விரட்டுவதற்கான மலக்குகள் செய்யக்கூடிய ஒரு வேலை இது அவர்களுக்கு இந்த நெருப்பு பந்து அவர்கள் மீது வீசப்படுகின்றது என்று சூலா செவ்வாய் செல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதாக குறிப்பிடப்படுகின்றது இப்போ ஷிஹாபும் இதில் முன்னால் சொல்லப்பட்டபடி அந்த நெருப்பு பந்து வீசப்படுகின்றது தொடர்ந்து வருகின்றது அப்படின்னு சொன்னால் நம்ம சாதாரணமாக நம்ம சொல்லுவோம் மற்ற மக்கள்லாம் கூட பேசிக்கொள்ளக்கூடிய பழக்கம் உண்டு சைதான அந்த நட்சத்திரங்களை பிடுங்கி அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நட்சத்திரம் என்பது அது ஒரு கோலம் அது ஒரு பெரிய உருவம் அது நமக்கு பார்க்கு மினுக்கு மினுக்குன்னு தெரியக்கூடிய அந்த சின்ன சின்ன நட்சத்திரங்கள்லாம் ஒவ்வொரு நட்சத்திரம் இந்த பூமியை விட பிரிச்சது அதை எடுத்து அடிக்க முடியாது இந்த சைத்தான்களை எரிவதற்காக சில நெருப்பு பந்தங்களை அல்லாஹத்தலா தயார் செய்து வைத்திருக்கின்றார் அது அந்த நெருப்பு பந்தங்களை கொண்டு தான் அல்லாஹத்தலா அடிக்கின்றான் அந்த மலக்குகள் அவர்களை அடிக்கின்றார்கள் என்பதாக விளக்கம் சொல்லப்பட்டிருக்கின்றோம் அந்த நெருப்புப் பந்தங்கள் சரி ஒட்டு மொத்தமாக தயார் செய்யப்பட்டு நட்சத்திரங்கள் மாதிரி வைக்கப்பட்டு இருக்கின்றதா அல்லது அப்பப்போ அந்தந்த நேரத்திலே அந்த பந்தங்கள் தயார் செய்யப்படுகின்றனவா என்பதிலும் கருத்து வேறுபாடு இருக்கின்றது ஒட்டுமொத்தமாக தயார் செய்து வைக்கப்பட்டு ஒவ்வொரு தலைவையும் அது அடிக்கப்படுகின்றது அல்லது ஒவ்வொரு நேரத்திலும் அந்தந்த நேரத்திலும் அல்லாஹால அதை தயார் செய்து தருகின்றான் அடிக்கப்படுகின்றது என்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது இங்கே அந்த வாகனத்தை பாதுகாப்பும் சைத்தானை விட்டும் பாதுகாத்தோம் நாம் அந்த ஒட்டு கேட்கக்கூடிய சைத்தான்களை தவிர என்று அல்லாஹாலா சொல்லுவது இப்போ சைத்தான்களுக்கு ஒரு ஆற்றல் அல்லாதான் தான் தான் ஏன் சைத்தானை தடை பண்ணா என்ன ஒட்டு கேட்காமல் வர விடாமல் தடுத்த என்ன வானத்துக்கே வர விடாமல் தடுத்தா என்ன அப்படின்னு கேள்வியெல்லாம் நமக்கு வரக்கூடாது அல்லாஹாலாவுடைய அறிவிலை எது இருக்கின்றதோ அதை அல்லாஹத்தாலா நடத்தாட்டி கொண்டு இருக்கின்றன அதே இந்த மாதிரி நலத்தார்கள் ஆரம்பத்தில் இருந்தது வானங்களுக்கு போய் கொண்டு பிறகு தடை செய்யப்பட்டது ரசூலாய் சல்லா சொல்லிய வருகைக்கு பின்னால அது முழுமையாக தடை செய்யப்பட்டிருக்கும் சரி இப்போ இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இதில் இந்த ஷைத்தான்களை ஒட்டு கேட்டுக்கொண்டு வந்து இங்கே சொல்லு திருந்தார்களே இப்போ ரசூல்லாய் சல்லா அலையாமர்கள் இருந்த காலத்தில் இருபத்தி மூணு வருஷத்தில் குரான் அருளப்பட்டது ஜிப்ரீ அல்லாய் இஸ்லாமர்கள் அதை வாங்கி கொண்டு வந்தார்கள் அல்லாஹாலிடத்திலிருந்து ரசூல்ல கல்வில கொண்டாந்து போட்டாங்க ஒட்டு கேட்கக்கூடிய ஷைத்தான்களை இந்த வகையை ஒட்டு கேட்டுச்சா அப்படின் அது கிடையாது எந்த குரான குரான் மட்டுமல்ல நாலு வேதங்கள் நூத்தி பத்து எது எதையுமே அந்த ஷைத்தான்கள் ஒட்டு கேட்டு கொண்டு வந்து அந்த விஷயத்தை இந்த குறி சொல்லக்கூடிய கல்வியில் போடக்கூடிய நிலையெல்லாம் கிடையாது அதுக்கு எந்த ஷைத்தானும் பக்கத்தில் போகவே முடியாது எப்படிப்பட்ட ஆற்றல் உள்ளவரும் போக முடியாது அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆற்றலை ஜிப்னி அலிஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹத்தல்லா தந்திருந்தான் அதனால வகை சம்பந்தப்பட்ட விஷயம் நபிமார்களுக்கு எது சொல்லப்பட்டதோ அது சம்பந்தப்பட்ட விஷயத்தை ஒட்டு கேட்கக்கூடிய நிலை கிடையாது சில கட்டளைகளை அல்லாஹத்தலா பிறப்பிக்கின்றானே சில நல்ல விஷயங்கள் செயல்படுத்தப்பட வேண்டிய விஷயங்கள் நல்லது கெட்டது எது வேண்டாம் இருக்கும் அதை அல்லாமத்தலை கட்டளையை பிறப்பிக்கும் பொழுது முன்னால் சொல்லப்பட்டபடி மலக்குகள் கேட்கின்றார்கள் அடுத்து அடுத்து அடுத்து அடுத்து மலக்குகள் கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள் இந்த கூட்டம் அவர்களிடத்தில் இவர்கள் தஸ்மீ செய்கின்றார்கள் அவர்கள் தஸ்மீ இந்த நேரத்தில் அந்த சைத்தான் கேட்பதும் அது பூமிக்கு வரக்கூடிய நேரத்தில் காலத்துக்குனால பூமிக்கு வரக்கூடிய நேரத்தில் ஒளிஞ்சிருந்து கேட்கிறான் அப்பொழுதும் அவர்கள் அந்த பந்தங்களால் தீ பந்தங்களால் வீசப்படுகின்றார்கள் என்பதுதான் அதனுடைய கருத்தார் அல்லாஹாலா இவ்வளோ பெரிய ஆற்றல் உள்ளவனாக இருக்கின்றான் எவ்வளோ பெரிய ஆற்றல் இப்போ நம்ம இந்த சொன்ன இந்த வாசகத்தை இந்த ஆயத்தில் நான் சிந்தித்து பார்த்தால் அல்லாஹாலா என்ன செய்து கொண்டிருக்கின்றான் எப்படியெல்லாம் இந்த உலகத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றான் என்பது நமக்கு புரியும் ஒவ்வொரு நாளும் அவன் தன்னுடைய வேலையிலே ஈடுபட்டு இருக்கின்றான் ஒவ்வொரு நாள் முடிச்சுனா ஒவ்வொரு வினாடியும் வினாடி மட்டுமல்ல ஒவ்வொரு வினாடிக்கு இன்னும் குறைவாக ஒரு மைக்ரோ செகண்ட் என்று வைத்துக் கொண்டாலும் கூட அதில் அல்லாஹாலா என்ன செய்து கொண்டு இருக்கின்றான் அல்லாஹாலா சும்மாவே இருக்கலை எந்த நேரத்திலும் அவன் சும்மா இருப்பதில்லை ஓய்வாக இருப்பதில்லை ஓய்வு என்பது அவனுக்கு கிடையாது ஓய்வு என்பது அவனுக்கு தேவையும் இல்லை அது என் கட்ட வேலை செஞ்சு களைச்சி ஓய்வு என்பது என்பது வேண்டும் அதனால் களைப்பு என்பதும் அல்லாஹால கிடையாது அதை ஆயத்தில் குறிச்சி அல்லாஹலா சொல்லுகின்றன அவனுக்கு களைப்பும் ஏற்படாது களைப்பு என்பதே கிடையாது களைப்பு என்று இருந்தால் அது ஒரு குறை என்பதாக வரும் அந்த குறை அல்லாவுக்கு இருக்கக்கூடாது குறை இருந்தால் அவன் அல்லாவாக ஆக முடியாது சைர் அல்லாஹலா இப்படிப்பட்ட பெரும் உள்ளவனாக இருக்கின்றான் அவனைத்தான் நாம் அல்லாஹ் என்று சொல்லி வணங்குகின்றோம் அவரை தஸ்வீர் செய்ய வேண்டும் ஜிகிர் செய்ய வேண்டும் நினைவு கூற வேண்டும் எல்லா காரியங்களும் அவரை நினைவு கூறாமல் இருக்கக்கூடாது என்றெல்லாம் நமக்கு சொல்லப்படுவது இவ்வளோ பெரிய ஆற்றல் உள்ளவன் என்பதை இந்த ஆயத்துக்கள் வந்து சுட்டிக்காட்டுகின்றான் அல்லாஹாலா விளக்கத்தின் மனை இருக்கும் தந்திருள்வானாக